எவ்வாஹு பிதமே விஜாரி தூர்ண சம்பேவாரியலீநிம்மே வந்தே நுசிம் அனிமா அப்போகி தும்ஹேயம் சுலகித்தரம் சுரேந்திரேயிருந்து சதா ட்மீயாஜராட்டா ஸ்ோத்திரே பும்சா அமத்தம் சரந்தீம் சரஸ்வதிமே வேகோலு வேலமிதி மித மந்திரி வானேந்திரை மாயமாஷ்லா அபிநயதிஹரோலே வாவி வைதே கர்ணூரஸ் பதசரவினாஸ் திருஷ்டா பாரிப்ளவா சபபருடா துபாரிப்ளவோன புர் மோோரேரியம் நயய்சமோ அஜாியம் வாற்புத்தும் சனூமஸ்மரே யோ நித்துபதருப்பமோத்தி தான் மினே அஸ்மரோவ் சதயசிமாஜியே ஜீவனிமியதன் சுவன்டேஷா மகா பிரபே நஷதியுபுனீஸ்வரம் ஸ்ரீரங்கோபயிரம் லக்ஷீதும்மட்டச்சருணைக்காரங்கோபத்தியம் வேகையேந்திரமம் பிரபேமாரிமிவராம்தீமத் வீரரகூஸ்தடச்சிபாரவியம் ஸ்ரீமத் சேசிக்குணாஸ்பேவேரீனாசனவசம் நாராயணம்னீஷமரியம் கருணால்தேதம் சமதீதவந்தம் யுஷாம்பியீஷ்சம் பிரணமாந்தேகாட்சாரமணம் புயம் நாராயணாத்திய இதுசுரியம் ஸ்ரீரங்கேகரமாச்ச மகதாக்கீபிசாரேரோவா பத்தாங்கஞ்சுரே பரயம் சீமராங்குஷமுனோஸ் நமஸே சதசபே महदम प्रभोरस्थनम्र विराजमान सभासता सजे बृंदारण्यक्षेत्रे ऋक्मणी प्राणसख्य श्री पार्सदीवरब्रह्मण कृपाकटाक्ष विलक्षण्य अच्छा अत्र आस्तिग्रेसरावना शोभने पुण्य दिवसे भक्तिसार विख्यात ऋमसीआत ऋछंदर अनंत ये दिव्य प्रबंधम अवलभ्य दास अनुराव यकिंचिति प्रस्तुत आरभते तदर्त अमुं वारं कृपया अगृह साथ अमुवकाशम दत्मता सर्वेश आस्तिग्रेसरा चरणारिंदोन धन्यं समर्प्य स्वक उपनस अयाने उसे अहम वैभवाय नियम व्याख्यन वम पिं अभिमानूडिय सनति विशेष ஒரு மகானியருடைய சஷ்டப்தபூர்த்தி மகோத்சவாங்க தயார் சதாபிஷேகம் சதாபிஷேக மகோத் சவ குறைஞ்சிடையே யுவாத்தியா சாது யுத்தியஹான் வயசு குறையிறதுன்றது சாஸ்திரம் அந்த கிரமத்தில் சொன்னது அதனால நான் தப்பாசன நினைச்சுக்காதீங்க எப்பொழுதுமே வித்வான்கள் தாங்க சொன்ன தப்ப ஒத்துக்க மாட்டா தப்ப ஒத்துக்காதுனால நான் வித்வானு சொல்லிக்கவும் வரல இருந்தாலும் அது தங்களுடைய தாத்ய மதாபிஷேகம் அதற்கு அங்கமாக நடக்கக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு திவ்ய பிரபந்தத்தினுடையதான வைபவங்களை எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மகான்கள் நீங்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா அதுல அரியனுக்கு திருச்சந்த விருத்தம் தலைப்ப அனுகிரகம் பண்ணிருக்கா திருவள்ளிக்கேணிலே அரியனுக்கு வாய்ப்பு இருக்கணும்ன்றது போகவே காரியம் இருக்கா ரொம்ப ஆச்சரியமான ஒரு தலைப்பு அவர் சொல்லட்டே ரொம்ப அழகா அந்த ஷேக் பியருடைய வார்த்தையை கொட்டேஷனா எடுத்து கொடுத்த அது நம்ம பிரிவாலும் அதே வார்த்தையை சொல்கிறான் இஷ்டம் லோகே சமாசம் பண்டிதன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது பண்டிதன் இவன் பண்டிதனா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது சாமான்யமா பண்டித லட்சணத்துக்கு ஒரு சராசு வச்சிருக்கா வித்யாவதாம் பாகவதே பரீட்சா சிவந்திராமணத்துக்குடலாம் ஏன்னா ஸ்லோகம் தது உக சமாசியோகம் சமூக வாக்கியபத்தம்னு அது அவரீதியா சேர்ந்திருக்கும் அனுஷ்டு சந்த ஸ்லோகா அதிகமான ஸ்லோகங்கள் அது அனாயாசமா சுருடலாம் ஆனா பாகவத ஸ்லோகம் இருக்கு பாகவத ஆதிக்கம் இருக்கு வித்யாவதாம் பாகவதே பரீட்சா இவன் பண்டிதனா இல்லையா இவனுக்கு ஜானம் இல்லையா அந்த ஜானத்தை நாம உண்மையே எப்படி பரீட்சை தான் அனகராஜாரி சொல்ற மாதிரி உலகாக்கிற வேற எத்தனை இருக்கானா இல்லையா இல்ல உண்மையிலே அவனுக்கு உபயோக வேதாந்தக்கும் சித்திக்கிறதா இல்லையா பாக்குறதுக்காக பாகவதத்தை குறித்து உபன்யாசம் பண்ண விண்டே பாகவத வினாதி திண்டே கார்டு தினாதி நான் சொல்லுங்க கேட்கணும்னா பாகவத வர சாப்பிடுறது அதை கொடுத்தா தெரிஞ்சிடும் பாகவத வைலட்சியம் ரொம்ப கடினம் பத பிரயோகங்கள் பண்டிதம் என்பதற்கு என்ன லட்சணம்னா அதிக பிரசங்கம் பண்றது பண்டித கிருத்தியும் இல்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லக்கூடிய அவகாசத்திற்குள்ளே சொல்லி புரிய வைப்பதுதான் பண்டித கிருத்தி பிரம்மசூத்திரங்களை ஜ சிறியதாக தான் கொடுத்த பிரம்மசூத்திரம்னா பெருசாயிட்ட பிரம்மசூத்திரம் அஞ்சு அக்ஷரங்கள் பத்து அக்ஷரங்கள் இருபது அக்ஷரங்கள் அது அவ்வளவு சேர்த்து தான் பிரம்மசூத்ரம் ஆனா அந்த பிரம்மசூத்திரத்திற்கு வியாட்சியம் சேட்ட மகான்கள் லகுபூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம் மகாபூர்வபக்ஷம் மகாசித்தம்னு விஸ்தாரம் பண்ணி பகவத் போதாயனுக்குதான் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர்த்தி அதற்கு விஸ்தீர்ணமான விபுலமான வியாக்கியான பற்றி நான் வித்தாம் நாலு எழுத்துடைய சூத்திரம் அஸ்தி து மூணே எழுத்து அந்த அஸ்தி தூன்றதுக்கு பாஷ்ய பங்கி வித்தார் தமிழ் பரபிரமஸ்வரூபத்தை நிர்பந்தத்திற்கு பணிந்தே தீர வேண்டும் காலோஹி அக்கவை என்ன இருந்தா சுவாமி அடியுக்கு எத்தனை சொல்ற சுவாமி எனக்கு எவரோ எட்டுவோம் அது பயந்தம் நான் சொல்லுகிறேன் பிரசங்கமா இருக்கிறான் ஆனால அதிக பிரசங்கமா ஆகக்கூடாது காலத்தையே நாம பிரதீஷ பண்ணணும் அது தவிர இன்னொன்னு சொன்னாரா இவர் நகைச்சுவையா சொல்லுவார் அப்படின்னு இங்கேயே நம்ம பெருமாளுடைய கங்கை கொண்டா மண்டபத்துல ஒரு சமயத்துல பஞ்சாங்கம் வெளியிட்டார் அந்த சமயத்தாரியை ஒண்ணுந்தேன் அவர் காளியூர் ஜோஷி அவரும் ஒண்ணு நான் ரெண்டு பேரும் தான் அந்த சமயத்துல அந்த பங்கன்ல அட்டன் பண்ணோம் அப்ப அவர்கிட்ட கேட்டார் நிறைய பேர் வந்திருக்காரு உமக்காக வந்திருக்காதான் எனக்காக வந்திருக்காதான்னு கேட்டேன் அவர் சொன்னாரு நானா உபன்யாசம் பண்றேன்ல நீ உபன்யாசம் பண்ற உன் உபன்யாசம் கேட்கறதுதான் வந்திருக்காங்க அதெல்லாம் இல்ல சுவாமி உமக்காக தான் இருக்கிற பேர் வந்திருக்காங்க இல்ல உனக்குதான் வந்திருக்காங்க நான் சொல்றேன் உமக்குதான் எப்படிங்க நாங்கெல்லாம் போறதுக்கு வழி சொல்றோம் எங்களை கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டா நீங்க எல்லாம் தான் வழி சொல்றது ஆகையாத்தான் உங்க பேச்சு கேட்கறது வராது எப்போ பார்த்தாலும் உட்கார மோக்ஷம்போ ஓக்ஷம்போ மோக்ஷம் போனா யார் எதுவும் உட்காந்து எப்படி இருக்கும் என்ன இந்த சுவாமி வாய் நல்ல வார்த்தையே வரலாம் கேட்கிறாங்க நாம வேடிக்கையா சொல்லாதமாயிருக்கும் வேடிக்கையா சொல்லணும்னா ஏன் வேடிக்கையா சொல்லணும் நாம தான் வைஷ்ண விட்டோல்லயோ வைஷ்ண விட்டா இருக்கிறவ மகிழ்ச்சுவையாத்தான் பேசியா அரிய எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அரியருக்கு பிராப்தமான தலைப்பு இன்றைய தினத்துல பக்திசாரரான திருவிழிசையாளர் அலுச்சியில திருச்சந்தம் என்னும் அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் வாசுரங்கள் அநேகம் எத்தனை நாள் சொன்னாலும் அந்த வாசுரத்துக்கு முடிவு இல்லைன்னு தான் நாம சொல்ல போறோம் அது சம்பிரதாய சித்தம் ஆனாலும் இது ஒரு அனுபவம் இருக்கிற கால அவகாசத்துக்குள்ள நம்மால எவ்வளவு அனுபவிக்க முடியும் அப்படின்னு நாம பார்க்கணும் ஆழ்வாளுடைய சரித்திரம் ஜெகத் பிரசித்தம் இந்த ஆழ்வாருக்கு ஒரு வேலை யாராவது தூங்கினா அவருக்கு பிடிக்க கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிக்கேசனேன்னு படுத்துட்டு இருக்கிற பெருமாளை எழுத்தி படுத்துவ இல்ல நீயும் பெருமாளை கலப்பி இவர் நடத்தி அழைச்சுன்னு போவ அந்த அளவுக்கு ஆழ்வாருடையதான பெருமை எம்பெருவான் அர்ச்சாசமாதியை குறைத்துக் ஆழ்வார் இட்ட வழக்கா இருப்பதனாலேயே அந்த ஆழ்வாருக்கு பெருமை அதிகம் திருநெனும் தாண்டகத்திற்கு வியாக்கியானத்துடைய அவதாரிகில ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றியதான நிலைகளை அருள் ஒவ்வொரு ஆழ்வார் எப்படிப்பட்டவர்கள் அந்த ஆழ்வாருக்கு பஞ்ச பிரகாரமான பகவத் எப்படி அனுபவம் ஒருத்தருக்கு பரஸ்பத்திர ஈடுபாடு மற்றொருத்தருக்கு வியூகத்தில் ஈடுபாடு மற்றொருத்தருக்கு அர்ச்சையில ஈடுபாடு ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஈடுபாடு ஆழ்வார்கள் மட்டுமில்லை ரிஷிகளுக்கும் அப்படி ஒரு ஈடுபாட காண்பிக்கிறார் அந்த கிரமத்தில் சொல்லும் பொழுது சனகசனந்தாரி யோகிராஜர்களையும் திருமணிசி ஆழ்வாரையும் ஒரே விதமாக சொல்றா சனகசனந்தாரி யோகிராஜர்களும் திருமணிசி ஆழ்வாரும் அந்தத்தில் அதிகமாக ஈடுபட்டிருப்பார்கள் என்பது திருநாங்க வாசலத்துடைய அவதாரிகள் அவா பிரம்மாவுடைய மானச சிருஷ்டி சனகசனந்தாரி யோகீஸ்வரர்கள் சத்தை இதே மாணசாப்ரோக்த ऋषय ब्रह्मण सुयत विज्ञा निवृत्ति धर्मतावर प्रे शिष्वारे महाभारत महां वर्णिक सप्तम मानता प्रोक्ता शुष्टिजाकार அந்த சிருஷ்டியினுடைய ஆதிகாலத்தில் பத்தே தித்யார்த்த சந்தியாசே நாத்தியா உத்தாத்தியம் ஆபத்தின்னு பிரம்மதேவனை நாபீகாரத்தில் சிருஷ்டித்து அந்த பிரம்மதேவனை ஜெகத்தை சிருஷ்டிக்கும்படியாக பரமாத்மா நியமனம் செய்வாங்க பிரம்மா ஜெகத்தை சிருஷ்டிக்கணும் பிரஜோத்பத்தி பண்ணணும் அப்படி பிரஜோத்பத்தி பண்ணணும்னா அவருக்கு கூட சகாயம் ஒரு பத்து பேர் இருக்கணும் சகாயம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் பண்ண அகையாளத்த மனசுனாலேயே ஏழு பேரை சிஷ்டித்தான் பிரம்மதேவன் அவர்கள் ரிஷிகள் அவளை சிருஷ்டி பண்ணினவுடனேயே பிரம்மா சொன்னார் நீங்க எல்லாம் போய் பிரஜோஸ்பத்தி பண்ணுங்கள் அந்த காலத்தில் எவ்வளவு கூட குழந்தைக்காரோ அவ்வளவு கோல்டு மெடல் ஏன்னா சிருஷ்டியினுடைய ஆதி காலம் ஒரு இது எல்லா இடங்களிலும் இந்த வர்க்க பரவணும் ஜீர்க்களை பரவணும் நீங்க போய் சிரஷ்டிக்க ஒருபோதும் பிரவர்த்தி தர்மத்தை செய்ய மாட்டோம் தர்மத்தில் நிவர்த்தி நிவர்த்தி தர்மத்தில் பிரவருத்தி நாம் ஆளு பிரவிறி சாமான்யமான உண்டியே உடையேட்டதான காரண காரியங்களில் நாம் ஈடுபட்டு அதை நோக்கி செல்வதற்கு பிரவர்த்தி धर्म, அந்த பிரவர்த்தி தர்மத்தை செய்யாமல் நிவிற்த்தி உபரதி ஒரு பொழுதும் அதில் ஈடுபாடு காண்பிக்கக்கூடாது எல்லாம் பகவதர்ப்பணமாக செய்யக்கூடியதான ஒரு பக்குவம் நிவர்த்தி தர்மத்தில் பிரவருத்தரானவர்கள் பகவத்தோ பலேன பகவதோ வீரியேன பகவத் தேஜச பகவத் கர்மனானு தினந்தோறும் திருவாராயண காலத்தில் எவ்வருமானே நாம் ஆராதிக்கக்கூடிய சமயத்தில் என்ன சொல்வோம் எவருமானே எல்லாம் சொப்பை சொப்பைத்த அர்த்த சவிசேஷத்தினாலே உன்னுடைய நியமனத்தினாலே உன்னுடைய பிரேரணையினாலே நீ செய்து கொண்ட விசேஷங்கள் இதனுடைய பலன்கள் எனக்கு எதிரையும் சம்பந்தமில்லை பலாபிசந்தி ரகிதமாகத்தான காரியம் என்பது அவர்கள் ஒருபொழுதும் பிரஜோபத்தி முதலான காரியங்களில் ஈடுபாடு காண்பிக்கிறார் பிரம்மதேவன் சொல்ல அவ கிளம்பிட்டான் இப்படி ஒரு பக்குவம் அவளுக்கு எப்படி ஏற்பட்டது விஜயான மயர் மரம் அதிநரம் அருளினர் அதான் ஸ்வயமாக நமக்கு பார்த்தாலும் வரமாட்டேன்றது கேட்டாலும் வரமாட்டேன்றது சொன்னால வரமாட்டேன்றது அவளுக்கு மட்டும் எப்படி சுவாமி வந்ததுங்க நானா பேசினேன் எனக்குள்ள தானாய் தன்னைத்தான் வாடி வைத்து அவன் என்னை பேச வைக்கின்றான் அவன் எனக்குள்ளே புகுந்தான் மமவாகத்தான் ஸ்ரீமத் பாகவதோத் திருவன் பகவான சோத்திரம் பண்ணதுக்கு தவித்த பொழுது தன் செலுத்தையில் இருக்கக்கூடிய சங்கத்ராபோலத்துல தொட்ட மாத்திரத்தா அப்படியே பேச ஆரம்பித்தான் திருவன் என்ன ஒரு ஆச்சரியம் நான் பேச முடியுமா பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட பேச முடியுமா மயர் மரம் இல்லாமல் அறியாமல் இருப்பது இதுவா அதுவா என்று தெரியாமல் திண்டாடுவது அது நேர் விபரீதமாக புரிந்து கொள்வது என்பதான மூன்று விதமான தோஷங்களும் இல்லாமல் சாட்சாத்தாக நிவிற்த்தி தர்மத்தில் அவர்கள் பிரபுத்தரானவர்கள் அப்படிப்பட்ட மகான்கள் சரகசரந்தா யோகீஸ்வரர்கள் அவர்கள் பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு என் மனக்கடலில் வாழ மாயமன அந்த எபெருமானை தியானிக்கக்கூடியவர்கள் அதே நிதியில் விளங்குபவர் தான் நம்ம திருவிழிசி ஆழ்வார் திருவிழிசி ஆழ்வாரையும் ஒன்றாக எடுத்து சேர்த்து ஆச்சரியமாக காண்பித்தார் அடையாள்தான் திருவிழிசி ஆழ்வாரை என்ன பண்ணார் உட்கிடந்த மன்னனே புறப்பசிந்து காட்டிலேன்னு சொன்ன பெருமியூர்ல ஆழ்வாருக்கு மரியாதை செய்யக்கூடாதுன்னு மரியாதை செய்யக்கூடாது அபமானம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு காண்பின என் அந்தியாவியாக அனுபவித்தா போறாது நெஞ்ச தேவை ஆழ்வாருடைய அனுபவம் ஒரு காலபிஷேகத்தில் எவருமான மறப்பனா अभिधि प्रभु व्यवहार पार्टा अभी इवन अमो इवन सामोत्ति आई आम कर இல்ல ஒருவேளை அப்படித்தான் வந்து தானோ அதை பத்ரமா ஆத்துக்கு கொண்டு வர முடியுமோ அதுவும் தெரியாது இல்ல கொண்டு வந்த நீ சம்பாதிச்சு வைத்ததை சேமித்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அதுவும் உங்களுடைய அதினம் இல்லையே நமக்கு செயல் இல்லாத சமயத்துலீனமா இருக்கும் கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிசு யாராலக்கா காப்பாற்றப்படுகிறது ஒரு குழந்தை கர்ப்புக்குள்ள இருக்கச்சு அந்த குழந்தைய யார் லட்சிக்கிறா கைய நீட்ட முடியாததா மறக்க முடியாதா இப்ப சொல்றேன் உட்காரதான் நீட்ட முடியுது நீட்டிதான் மறக்க முடியுது இப்ப சிரமப்படுறவே பத்து மாதங்கள் வயசுக்குள்ள மொத்தம் அவையமேந்து சுருக்கி உட்கார்ந்து ஒண்ணுமே அந்த சமயத்துல இந்த குழந்தை தன் கால நீட்டலம் தன் கையை நீட்டலம்னு ஆசைப்பட்டா கூட அது சாத்தியமா இல்ல அது தான் தான் பார்க்கணும் தான் தூக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அது சாத்தியமா அதுக்கு சர்வமும் பகவத் தீனமாத்தான் இருந்தது யாரோ முதலும் அதை ரட்சித்தான் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கச்சே உனக்கு பகவான் ரஷிக்கிறான் கர்ப்பத்தை விட்டு வெளியில வந்துட்டா அப்ப நாமளே நம்மை காப்பாற்றி கொள்ள முடியுமா ஸ்வரட்சணை அசக்தத்தை கோஹே குரட்சணே பிரமாணம் காண்பித்தது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணியம் மக்களும் அமயப்பிரதானம் உலகத்த நகைப்புக்கு இடமான விஷயம் எதுவும் இல்லை மற்றொருக்கு அபயப்பிரதானம் செய்தார் அதை விட உலகத்தில் நகைப்பு இடவான் என்ன இருக்கு அத கேட்ட யோக கர்ப்பதாக வித்தி கல்வி பிரபு கர்ப்பனாயிருக்க யாரப்பா காப்பாத்தினான் யார் என்ன தூக்கி வச்சிருந்தா इत प्रयत्मे विधान मृत अंद प्रभु अंद सर्वे सतानी दशमस्क्रह्म பரீட்சித்த ஆனந்தபரிதலாந்த கதையை கேட்டு இருக்கார் சொல்லுங்க சுவாமி சொல்லுங்க சுவாமிதம் மனங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவான பாண்டவ வம்சத்தின் கதைதை வித்தான எண்ணெய் கர்ப்பத்துக்குள்ளேயே அழிந்துவிட வைத்திருந்து அசத்தாம பாண்டராஸ்திரத்தை பிரயோகம் செய்தார் அப்பொழுது ஜுகோப புக்ஷிங் யவன ஒருவன் சக்கராயுதாரியாக என் தாயுடைய தர்பத்திற்குள்ளே புகுந்து என்னை ரட்சித்தாரோ என்னை காப்பாற்றினாரோ அப்படிப்பட்டதா அந்த பரம்பொருளான கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் நீர் செல்லணும் நான் கேட்கணும் நீர் நான் கேட்கணும் இதுதான் எங்களுக்கு அலட்சிரம் இது தவிர வேறு ஒரு குருஷாஸ்தம் இல்லை என்று மலையை பிரார்த்தித்தான் மரந்தரியும் தேவைத்து நின்றும் இருந்தும் பெருமாறை என்றும் திருவிருந்த மாறுதம் ஸ்ரீதரனுக்கான கருவிருந்த நாள் காப்பு கருவிருந்த நாள் காப்பு கருவில் இருந்த பொழுதே அந்த பரமாத்மாவை அறிந்தேன் பின்னாலே சொல்லப்படுறார் முதல்ல பெருமாளுடைய ஜானம் எனக்கு அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் பிறக்கவில்லை பிறக்கவில்லை என்றால் என்ன பிறவி அப்படின்னு கேட்டா எந்த பிறவியில் எவ்வளவு உணர்கிறோமோ பிறவி என்ற பொருள் வாசுதேவர் சமஹாத்தா சுதுர்வகான் நான் கண்ணன் சுவாமி பாஷ்யகார வியாக்கியம் வாசுதேவ சர்வம் என்ன சுவாமி அர்த்தம் சமஹாத்தா சுதுர்வகா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பகூனாம் ஜென்மனாம்தே பகூனாம் புண்ணிய ஜென்மனாம்தே தாமுஜ மற்ற எந்த வியாக்கியான இப்படி ஒரு காந்தீரியம் கிடையவே கிடையாது புண்ணிய ஜென்மனாமந்தே என்னை அறியக்கூடிய பிறவி என்பது ரொம்ப கஷ்டம் அப்படி அறிந்தால் கூட என்னை வந்து ஆச்சிரிப்பது என்று அதிலேயும் அத்தியம் துர்லபம் அரிது அரிது மானிடராய் திறத்தை அறிந்து என்றும் திருவிருந்த மாதம் ஸ்ரீதரனுக்காராய் கரு விருந்த நாள் முதலாக காப்பு கர்ப்பத்தில் இருந்த பொழுதான் அஜானத்தோடு இருந்தேன் வெளியில வந்தாச்சு அதுக்கப்புறமாவது ஜானம் உண்டுதான் அப்பயும் ஞானம் வரல அரிய அடிக்கடி உபன்யாசம் சொல்லு உண்டு நம்மாழ்வாருக்கு எந்திராவும் சட்டாரி என்ன அந்த சட்டம் வாயு வந்து அவர கூட வருது ஒரு ஹுங்காரம் அடிச்சா அந்த ஹூங்காரத்தால வாயு எங்கேயோ உருண்டு மிரண்டு போடுது அவர்கிட்டமான விஷயங்கள் ஆழ்வாரிடத்தில் சம்பவிச்சிடும் பிராகிருத்தமான விஷயங்கள் ஆழ்வாருக்கு ஏற்படுறோம் எதுவும் ஏற்படலாம் அது இந்த ஆழ்வாருக்கு மட்டுமில்ல எல்லா ஆழ்வார்களுக்கும் ரொம்ப லட்சணம் தான் குழந்தை விரைக்கிறது ஆனா குழந்தை விறந்த உடனே அது என்ன பண்றது நம்மளுடைய முகத்தெல்லாம் பார்க்கறது இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு இந்த முகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா இப்ப அந்த ஓரோ ஃபோன்ல தூசூனு வந்து பாருங்க அந்த மாதிரி இருக்கு இந்த து வந்து எட்டிதுக்குள்ளல எப்படி இருந்தான் கதாசாரியாக பீதாம்பர சுஷோபிதனாக வனமாலா இருந்த பிரபுவை போன்றதான முக்கமண்டா நீங்க தெரியுது இது ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு அந்த குழந்தை பிறந்த குழந்தை அது கேக்குறது என்ன கேட்கறது நமக்கு சமஸ்கிருதம் அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சிருது அப்பதான் குழந்தை பேசு குழந்தை என்ன கேட்கறதுக்கு தாற்பயம் என்ன அவன் எங்கே சமஸ்கிருதத்துல குவான அவன் எங்கே அவன் எங்கே கர்ப்பத்தில் பார்த்த அந்த பிரபு எங்கே அவனை காணாமே அப்படின்னு அந்த குழந்தை கேட்கட்டே தாய் பார்க்கிறான் ஐயோ பாவம் குழந்தை பாலுக்கு அழகு அப்படின்னு அதை அப்படியே மார்போட அந்த பாலை கொடுக்க ஆரம்பித்தாருன்னா அன்னிருந்து பகவத் விஷய திமுக சொந்தம் அப்படி பிராகிருதமான சம்பந்த விசேஷங்கள் எதுவும் ஏற்படவில்லை நாயே மறக்கணும் என் உள்ளே என்னை உள்ளே வைத்து காப்பாற்றியவன் எனக்குள்ளே இருந்து என்னை எப்பொழுதும் காப்பாற்றக்கூடியவன் அன்று நான் பிறந்தேன் அவனை அறியாத பொழுது பின் அவனை அறியும் அந்த பிறவியை பெற்ற பின்பு மறந்தினேன் ஒருபொழுதும் அவனை நான் மறந்திருக்க மாட்டேன் அதையால் இந்த ஆழ்வாருக்கு அந்தரியாமித்வத்தில் நோக்குன்னு அது மட்டுமில்லை திருச்செந்த விருத்தத்தை முதல்ல ஆரம்பிக்கச்சே சாமான அதிகாரியத்தை உடல் விசை உயிரின கரந்து எங்கும் பறந்து வந்து ஆழ்வார் அக்தர் பகீசர செல்வம் யாத்திரை நாராயணசினு எல்லாவற்றிற்குள்ளேயும் நிறைந்திருக்கக்கூடியவன் பகவான் அரியனுள்ளான் அந்த சகத்துள்ளான் புறத்துள்ளான் அந்த அந்தரியாவின் நமக்குள்ள மட்டுமா அந்தரியாவின் ராமானுத சம்பிரதாயத்துல எல்லாவற்றிற்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கிறார் அந்த ஜீவனுக்குள்ளேயே ஒரு பரமாத்மா இருக்கிறான் இந்த டேபிள் கூட ஜீவன் உண்டு கடிகாலத்துக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு ஜீவன் இருக்கானா அந்த ஜீவனுக்குள்ள பரமாத்மா இருப்பான்னு ஆத்மன்கே ஆத்மான மந்தரோஜம் சத்தே ஆத்மா அந்த அந்த பரமாத்மா தான் அந்தரியாமி அதை அறியணும் மொழியும் भाव शरम विशिष्ट अद्वैम्स नम सदायं अरंि आर्थ विशेष पंच महाभूत भगवदी पंच महाभूत व्यापीवन ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு குணம் உண்டு ஆகாஷா என்பதாக ஜகத்தினுடைய சிருஷ்டி அதனுடைய நயம் கிரமம் காண்பிக்கப்பட்டது ஆகாஷம் எப்படி இருக்குங்க சப்தகுணகம் ஆகாசம் நையாகியர்கள் கூறுவார்கள் சப்தகுணகம் ஆகாசம் ஆகாசத்தில் சப்தம் என்பது மட்டும்தான் இருக்கும் மற்றொன்று உண்டானது கிடையாது ஆனால் ஸ்பரிஷம் உண்டு அந்த வாயுவுக்கு சப்தமும் உண்டு ஸ்பரிஷமும் உண்டு ஆகாசத்தில் இல்லாத ஒரு தன்மை வாயு நிலத்தில் அதிரூபணம் அக்னி மூன்றாவது என்ன அக்னி தேஜஸ் கண்ணால பார்க்க முடியாது ஆகாசத்தை கண்ணால பார்க்க முடியாது அக்னிய கண்ணாலையும் பார்க்கலாம் பருஷத்தனாலையும் தெரிஞ்சுக்கலாம் பல பல பல பல பலக வெடிச்சு வெடிச்சு வெடிச்சு அக்னி எரியும் போது அதற்கு சத்தம் அந்த குணம் ஊனிலாய் புனர்கின்ற நான்கு வேறு வேறு தம்மாய் நீ வண்ண நின் யார்க்க வல்லரே பிரபு அறிந்தேன் அறிந்தேன் என்று ஒருவன் சொன்னானேயானால் அவனை விட அறியாமை உலகத்த வேறு யாருக்கும் தெரியாது அவிச்சாசம் பிஜானதாம் விக்கியாசம் அபிஜானதான் ஈஷாவசோ பிரித்து அவிஞாசம் விஜானதான் விஜயாசம் அவிஜானதான் அறிந்தேன் என்பவன் அறியவில்லை அறியவில்லை என்பவனுக்குத்தான் பரிபூர்ணமான ஞானம் உண்டாகிருக்கிறது நான் விளக்கி சொல்கிறேன் விளக்கிச் சொல்கிறேன் என்று தப்பாட்டு சாஸ்த பிரமாணம் தேன எல்லாவற்றிற்கும் நமக்கு பிரமாணமாய் அமைந்ததான அந்த வேதம் அனைத்தையும் நமக்கு காண்பிக்க வந்ததான வேதம் அத்தகு வேதம் எவ்வளவாருடைய பிரிவுகளை என்னால் சொல்ல முடியாது என்றும் பொழுதே அவருடைய பிரிவையை தெரியவில்லையா சொல்லினால் எல்லாவற்றையும் சொல்லும் அந்த சொல்லே சொல்ல முடியாது என்றும் பொழுது தோன்றுகின்ற சோதி உன்னுடைய பணப்பதேதமாயிற்று உங்களுடைய பரத்தம் அங்கே பிரகாசிதமாக இருக்கிறது அதுக்கு ஒரு தனி அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வருவோம் கேட்கும் கையில் அடிபட்டுதலாம் கண்ணாடி தேவையா தோல் அடிபட்டு முதுகு அடிபட்டு தாலை அடிபட்டுலாம் கண்ணாடிய பார்த்தா எங்க ராமனுக்கும் பிராட்டிக்கும் ஏகாந்தமா நடந்த சரித்திர விசேஷங்கள் எல்லாம் வால்மீகி உள்ளங்கை நெல்லிக்கணியை போல பார்த்தார்னா அதுக்கு தனியா ஒரு கண்ணாடியை தொடர்ச்சி போட்டு வாங்கணும் தேவையில்லையே அந்த காண்பித்து விட்டாரே சுவாமி அப்ப ஒவ்வொன்றிலிருந்து மற்றொரு உண்டாகிறது ஆகாசத்திலிருந்து வாயு வாயுவிலிருந்து அக்னி அக்னி இருந்து அந்த ஆபஹான் எப்படி இருக்கும் ஜலம் ஜலத்துடைய விசேஷம் என்ன ஜலத்தை கண்ணாலையும் பார்க்கலாம் கையாலையும் ஜலத்திற்கும் நல்ல சப்தம் உண்டு அது தவிர ஜலத்திற்கு ருச்சி உண்டு ஜலத்திலிருந்து பிருத்திவி சமஸ்கிருதத்துல ஆபஹான் நித்திய அது நிறைய பேர் சட்டத்தில் ஏமாந்துருவா அதுல இருந்து பிருத்திவிட்டு பிருத்திவியில என்ன கந்தமதி பிருத்திவிட ரூபம் இருக்கு ரசம் இருக்கு கந்தம் இருக்கு ஸ்பரிஷம் இருக்கு சப்தம் இருக்கு எல்லாம் பிருத்திவில இருக்கு இது சாதாரணமா சிருஷ்டிகரமும் பொழுதுந்திருத்தம் சாஸ்திரங்களை அடிப்படைய வந்ததனால தான் சில சாஸ்திரங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கு வெறும் கதாபாதங்கள் திருச்சந்த விருத்தில அதிகமா பார்க்க முடியாது ஏன்னா ஆழ்வார் மொத்தம் மனிதர்கள் எல்லாம் வேதிமேட்டிக்ஸ் தான் ஆழ்வார் மீதான பாசுரங்கள் எல்லாமே வேதிக் மேத் மேட்ட ஒன்று ஒவ்வொரு கணக்கு அந்த கணக்கை விவரணம் பண்ணி விவரம் பண்ணி சொல்லணும் ஒரு பாசுரத்தை எடுத்துட்டு பூநிலாய் ஐந்து வாயின்னு ஆரம்பிச்சாலேயே பூ அதுக்கப்புறம் அது முக்கியம் அதெல்லாம் சொன்னியா வந்தா தான் விவரணம் புரியும் அதுக்கு கொஞ்சம் சாஸ்திரத்தை நம்ம பிரவேசம் பண்ணணும் இப்ப ராமானுஜர் என்ன சொல்ற ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றினுடைய தன்மை இருக்கும் அதற்குத்தான் பஞ்சீகரண பிரக்கிரியை என்பது இப்ப தேஜஸ் என்பதாக நாம் அக்னியுடைய வாயு பாகமும் ஆகாசத்துடைய தண்ணியும் இருக்கும் ஆனால் பூயம் ஆதிக்கம் இதுல அதிகமா இருக்கும் மற்றவை அதுல கொஞ்சம் புறக்கலா இருக்கும் அதுதான் பஞ்சீகரண பிரகிரியுள்ள எல்லாம் யாரை நியமிக்கிறார் இதையெல்லாம் யார் நியமனம் செய்கிறார்கள் மீனிலாய் வேறு வேறு வண்ண இவற்றுள் எங்கும் பரந்துடன் கரந்துடன் என்னும்படியாக அவன் சரீராத்மபாவ சம்பந்தத்தினால் அந்தர்யாமியாக பரமாத்மா அங்கே விளங்குகிறான் என்பதை ஆழ்வார் திருச்செந்திரத்துடைய முதல் பாசனத்திலேயே ஆரம்பிக்கிறார் அதனால்தான் கொஞ்சம் तमें अभिप्रेवा दुस्सा சந்தவார்களுடைய சிசுத்தி மொத்தம் மயர் வர மதியிலிருந்து சொன்னா மட்டும் போறாது சாட்சாத் பேரமே ஆழ்வாருடைய திருவாக்கு வந்திருக்கு ஒவ்வொன்றாக ஆழ்வார் எடுத்து காண்பிக்கும் பொழுது மற்ற ஆழ்வார்களுக்கும் இந்த ஆழ்வார்க்கும் என ஒரு வித்தியாசம் இவர் உரையிலடாதவர் ஓங்கிய கத்திய உரையிலேயே போட மாட்டார் அந்த அளவுக்கு பலத்த பிரதிபாதனம் இந்த பரத்த பிரதிபாதனத்தில் ரெண்டு வரையும் ஒன்னு அன்பைய கிரமம் மற்றொன்று வத்திரேகிரமம் இருப்பதையே அப்படியே சொல்லி அதை ஸ்தாபிப்பது என்பது ஒரு விஷயம்னா வேறு எதுக்குமே இடம் கொடுக்காமல் இதுதான் இதை தவிர்த்து வேற எதை பத்தி பேசப்படாது வேற எத சொன்னாலும் இந்த இடத்துல அது சித்திக்காது என்பதாக அடித்து பேசுவதற்கு தான் வத்திரேக்கம் வேறு அதுக்கு கொஞ்சம் தைரியம் சில பேர் இந்த சாப்தி நேச்சர் மகாபாரத்ல பீஷ்மரும் பரதத்திரம் தர்மபுத்த பல கேள்விகள் தோர்காரே பெருவா கிருஷ்ணன் இவர பிரார்த்தி தோர்காரே பெருவா கிருஷ்ணன் அவர்தான் சர்வேஸ்வரன் தோர்காரே பெருமார் கிருஷ்ணன் அவரை நீ கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பரதத்திரம் தான் அது சகே கிடையாது ஆனா இதே விஷயத்த சகதேவன் செய்து காண்டோலோஷம் பண்ணியாயிடு யாகத்துல முதல்ல யாருக்கு தரிசன தாம்பூலம் முதல் பார்க்க யாருக்கு கொடுக்கணும் கேள்வி கேட்டார் எல்லாருக்கும் கிருஷ்ணனுக்கு தான் முதல் தாம்பூல கொடுக்க சொல்லிக்கலாம் நமக்கு உலகத்தை அபமானம் நன்றையும் காமிச்சு நம்மையும் சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் ஆசைப்படுது தலையெழுத்து நான் கொஞ்சம் சில விஷயங்கள் ஓப்பனா பேசுறது சில பேர் குடிக்க சில நான் சொல்லது உண்டு நம்ம பெரியவாழ்லாம் நம்ம கிட்ட மாற்றிடுது அவ தள்ள இதே அவர்கள் மற்ற மதங்கள்ல இருந்தா அவளுக்கு தங்கத்த கோவில் கட்டி எப்படிதான் அவ நமக்கு பெரிய வாழா பிறந்தது அவ தள்ளழுத்து நமக்கு பாக்கியமா இல்லையானதான விசாரம் விட்டுடுவோம் நீங்க ஒவ்வொரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவா ஒண்ணுமே இல்லாதவாளுதான் எப்படி கொண்டாடிட்டு நம்ம ஆச்சாரங்களை எப்படி கொண்டாடணும் வெறும் சேவாதங்கள் கன்வர் பலவந்தப்படுத்தி அவனுக்கு பஞ்சமஸ்காரம் பண்ணி வச்சு அவனுக்கு ராமானுஜி பேர் வைக்கணும்னு அவசியம் இல்ல சம்பிரதாயத்துல பிறந்தவனுக்கு சம்பிரதாயத்தை சொல்லி வைக்கிறது முக்கியம் இப்ப இருக்கக்கூடியதான காலத்துல அதுதான் முக்கியம் அதுக்காகத்தான் நாங்க மீடியால உட்காந்துருக்கோம் அவர் சொன்ன மாதிரி எனக்கே சில சமயம் என்ன போக ஒருத்தர் சொன்ன வெங்கடகிருஷ்ண சுவாமியகிட்ட ஒருத்தர சொன்னார் நீர் டிவியில டிவியில் டிவியில் சொல்லுவீங்க நாளைக்குள்ளேன் சார் அவரது அப்படியே அசைப்பட்ட ஆகையால அது உண்மையிலே சொல்றோம் யாராவது அரியவங்களை பார்த்து இந்த டிவி போய் அந்த டிவி போயிருந்து சொன்ன கொஞ்சம் கோபம் தான் வந்தது தின தோறும் ஆச்சாரியாருடைய திருநாமத்தை சொல்றதுக்கு பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய் வரிமை வாய்வெறி சொல்றோம் அதுல புகழ் கிடைச்சா விரும்பியே தவிர அதுல உட்கார்ந்து நம்ம சொன்னிச்சு பாருங்க ஒண்ணா <Sessly> ஒரு ஒரு வாரத்துக்கு நேற்று உபன்யாசம் ஸ்ரீநிதி சுவாமி இந்த வாசனத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னு அசப்படுத்து மனசு பக்குவம் உண்டாதே கிடையாது அது வரது இல்ல இதே மத பாருங்க அவ எங்க போனாலும் எப்படி போனாலும் அதிகம் அடிச்சு பரத்தி உட்கார வச்சா உபன்யாசுக்கு வந்திருக்கா இவ்வளவு பேர் தான் பிராந்தியத்துல கேட்போமே உட்கார அந்த மனோபாவம் இருந்தாலும் சம்பிரதாயம் அதுதான் சம்பிரதாயத்து தன்னேற்றம் அதுக்குதான் இந்த மாதிரி ஆழ்வார்கள் சித்தமா இருந்தா அவருக்கு கத்திய அவர் உள்ள போடாமல் இருந்தாருனா போறவர்கள வெட்டிட்டா இருந்தவர் பிள்ளைங்கால ஒரு கை சொல்லுவான் நம்ம பெருமாள் புறப்பாட்டுல முன்னாடி கத்திய எடுத்து போனாராம் பிள்ளைங்க போது எல்லாருக்கும் கிட்ட பெருமாள் கத்திய தூக்கி போறாரு என்ன சமாச்சாரம் தான் அப்புறம் ஒருத்தர் போய் அவர்கிட்ட கேட்டாராம் என்ன சுவாமி கத்தியை தூக்கிட்டு போறீங்க ஒண்ணு இல்ல பெருமாள் புறப்பாடு இருக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து ஏதாவது அந்த ஆபத்து தலையில ஒரு போடும் இந்த கத்தியார அப்புறம் நாமெல்லாம் இருக்க தேவை இப்படி பெருமாளுக்கு ஆபத்து வந்து நாம இருந்து அந்த கத்தியார கழுத்து ஒரு போடும் அதுக்காக கையில வச்சிருக்கேன் அது எப்பேற்பட்ட ஒரு அத்தியவசாயம் அது எப்பேற்பட்ட ஒரு மகாவிஸ்வாசம் எப்படி இருந்தவர் சர்வாத்ம பத்துக்காரராக செயல் நன்றாக திருத்திக் கொண்டு கொள்ளப்பட்டதால அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மகாவிஸ்வாசமானது ஏற்பட்டு அது இந்த சகதேவன் சகதேவன் தான் நிச்சயத்தை செய்யறான் இந்த என்ன பண்ணான் என்ன என்பதை மசமஷன் பேசி இவனை அவருக்கு தேவம் எப்பொருளும் படைக்க பூவின் நான்குவனை படைத்த தேவஞிய பெருமா பூ பூசலியம் பெருமோ மற்ற ருமான தவிர்த்த மக்கள் யாருக்கு இங்க அக்ரபூஷனை பண்ண வேண்டும் நாமக்கே அவரை கூட இருக்கிறது யாருக்கு இருக்கு இவன் ஒருவன் எல்லா விதத்திலும் சர்வோகேஸ்வரம் திருஷ்டம் விஞ்ஞாயிருஷோத்தமம் சமிமம் கல்வசம் ஆச்சாரியம் பித்தரம் குரும் அக்சுமர் மத்தவர்களுடைய வாழ்த்து எக்கல சகதேவன் நீக்கா ஒத்துண்டே ஜீரணம் அப்படி அடிவரிச்சாம்பாரு சகதேவன் கிளத்துல புஷ்பிருஷ்யரிஷித்துக்கு புஷ்பிருஷ்யது அடித்து நிர்ம் பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவன் சகதேவனா இருந்தா அவனுக்கும் புஷ்பிருஷ்டி அதுதான் எதிரே இதை விட இன்னொன்று சொல்லி அது மற்ற எதுவும் இல்லை வேற யாராவது சொல்ல முடியுமா மற்ற தெய்வங்களை மட்டும் நீ காண்பிக்க முடியுமா மீதி பெறா யாரு என்பது நான் உண்டு விழுந்த எச்சு தேவன் ஆனா பிரம்மாவேஸ்வருடன் கேசவன் தான சப்தத்திற்கே அல்ல அர்த்தமுடர் ஆதியானவானவர்கியானவானவர்கும் ஆதியானவாதிநீ சொல்லிருக்குமோ அந்த தேவர்கள்லாம் உன்னாலே பழைக்கப்பட்டவர்கள் பிரம்மா கணசில சுமத்ராமாயணத்தை வந்து ஸ்தோத்தம் பண்ணுச்சேன் பத்மே தித்யார்க்கசங்காசே நாபியம் உற்பாத்தியமாபி பிராஜாபத்யம் நம்ம சர்வம்மைசிதப்பனே பிரபு சர்வேஸ்வரா தேவதேவா உன்னுடைய நாபீ கமலத்தில் என்னை உண்டாக்கி இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பிரஜாபதி என்னும் பெருமையை உனக்கு கேசவன் என்ற திருநாமத்தின் பொருள் தெரியுமோ கண்ணா பரமசிவன் கேட்கிற பரமசிவன் திருவார பார்த்து கேட்கிறார் உனக்கு கேசவன் என்ற திருநாமம் எப்படி ஏற்பட்டது தெரியுமோ கையிட்டி பிரம்மனோனான சம்கிருதத்தில் க என்றார் பிரம்மரேவருக்கு பெயர் அந்த க என்னும் பிரம்மரேவனாலே பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டதனால்தான் விவரத்தனையில் காஞ்சி கஷேரத்துடைய மகாத்மம் ஆகையார பிரம்மரேவருக்கு க என்பது பெயர் அடுத்தது நான் ஈசன் சர்வதேவான் வசுபதி எனக்கு பெயர் நான் ஈசன் ஆவாம் சவாங்கே சம்பூத்தோம் நாங்கள் இருவரும் உம்மிடமிருந்து உண்டானவர்கள் வேவித்துழும் பிரவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக் கமல முதற்கிழங்கு நாங்கள் இருவரும் உண்டத்திலிருந்து உண்டானவர்கள் தப்பாத்து கேசவ க ஈஷா க ஈஷா சமஸ்கிருத வியாகரணத்துல கேசவஹா என்று மாறி கேசவன் கெருவிடராயவெல்லாம் கேசவா என்றாலும் அவன சோத்திரமனம் ஆதியானவானவர்கும் அண்டாயவ புரத்து ஆதியானவானவர்கியான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர சோத்திரம் பண்றா இந்திரன்னா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா சிமத்ராமே சந்தர்ப்பமான கூட்டணிகள் ராவணா நீ யாரோடதான் கூட்டணி சேர்ந்திருக்கோ அவள் டெபாசிட் போயிடும் ராம முழுவன் இருந்தாலே இருப்போம் பிரம்மாயம்பூர் அவளுக்கு எத்தனை விதமான அச்சத்தையும் அத்தனையே சொந்திக்கோ அயுத்திதாத்யம் ஒருவன் என் பிரபு அவன் ஒருவனை நினைத்தானேயானால் அவன் ஒருவனை பார்த்தானே ஆனால் அதை யாராலே காப்பாற்ற முடியாது சாதித்தார் மங்கைகி புதிய யாராலும் தடுக்க முடியாது நீ சிக்ஷிக்க வேண்டும் என்று அறுதிட்டாலும் அதையும் யாராலையும் தடுத்து ஒண்ணும் செய்ய முடியாது ஆதியானவானவர்கியானே அதுவே எல்லையாயிற்று யோசித்து பார்த்தா தெரியுமே பிரம்மா வரம் கொடுத்த வரம் கொடுத்தா இரண்டு கேட்டு வரம் கேட்டா என்ன வரம் கேட்டா எனக்கு சாசார கொடுக்க முடியாதுக்கு உட்பட்ட வசக்களினார எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது தத்தாசுன்னு திரும்ப என்ன அவ்வளவு சிலவோ அரங்கு நானே இன்னொருத்திருஷ்டிக்கு அரங்கின எனக்கு வேற ஒருத்தருக்கு அவன் பார்த்திருப்பான் என்னையே இன்னொருத்தலைச்சிருக்காண்டாமா அதனால்தான் எனக்கு சாகா வரத்தை கொடுக்க முடியல ஏன்னா என் போஸ்தே எப்படின்னு தெரியல பிரம்மாபோஷ யுக கோடி சடத்ராணி விஷ்ணு ஆராத்திய மத்மபோஹோ பல கோட்டி சத்ருகங்கள் விஷ்ணுவை ஆராதித்த பிரம்மதேவர் அந்த விஷ்ணு அவனுக்கு பிரசவனாக என்ன வரம் வேண்டுமோ என்று கேட்க குணத் திரைலோக்கிய தாத்ருவம் என்ன கேட்ட தன் பதவியின் எக்ஸ்டென்ஷனை கேட்டார் அப்ப அது சாஸ்வதம் என்னென்னு தெரியலையோ புலோக் கேள்விப்படுவோம் பயங்கரேவர் வயசு எட்டு வயசு அறுபத்தி எட்டு வயசு மகாதேவ சர்வவேதோ மகாத்மா சர்வவேதத்தின் யாகத்தில் பரமசிவன் பகவானுக்கு தன்னையே அர்ப்பித்து அவரை ஆராதித்து சிவனானவன் பரமசிவனானான் ஒரு சாபம் இருப்பவன் அந்த ஒரு சாபம் போச்சு लक्षितं महालक्ष्मी कटाक्षर शाप्तारे अगर काप मार्वल कटाक्षे शापम मार्वे वेपाले அவன் கையில இருந்த கபாலத்தை தன் மார்பில் இருந்த வேர்வையாரை நிறைத்து மா பாவம் விட அறக்கு பிச்சை போய் கோபால போன்றது அரனுக்கு பிச்சை போய் கபாலம் கபால கையில் வச்சிருக்கான் அந்த கபாலம் கீழே விழும்படியாக எம்பெருமான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணான் அந்த கபாலத்துல யாராவது அன்னத்தை இட்டு ஜாபி விமோசனம் பண்ண முடியுமோ யோசித்து நல்ல பிக்ஷா பாத்திரமா இருந்தா அதுல அன்ன பிரசாதத்தை போலதான் கையில் இருக்கிற கபால மன்ன ஒன்று மந்தவனுக்கு போடலாமோ அப்ப சாபம் தீர்த்தது ஏற்பட்டதான சாபத்தை ஒழித்தவன் இது திருமதி ஆழ்வார் சொன்னா ஒத்துக்கணுமா கேட்டா எப்போதுமே அனுபவஸ்தர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு வேலையு உண்டோலியோ நாமளே கேட்போம் அவர் உண்யாத்துக்கு போலாம வேண்டாமா நீதான் போயிட்டு ஒரு கேட்டு வந்திருக்கீன் நீ சொல்லுவாங்க அனுபவத்தர் பேசக்கூடிய பேச்சுக்கு வேல்யூ அதிகம் இவர் சாத்தியம் தட்டும் சமனம் தட்டும் இவர் பார்க்காத சம்பிரதாயமே கிடையாது நாலு வரையிலும் என்னட புதுசு புதுசா சம்பிரதாயம் இருக்கும் மறுதாந்தவன் தாண்டி போனாலும் ஒரு சம்பிரதாயம் வந்திருக்கும் அது பரியத்தம் அந்த ஆழ்வை பார்த்திருக்க அதுபரிய வாழ்வார் பாகுத்த இனியரிந்தே வீசத்தும் நாண்முகத்தும் தெய்வம் இனியரிந்தே நெம்பரமான உண் என்னப்பே சதேவா சையாந்தை ஏககண்டை துணோசிமிஷ்மாதிலதமுக வேதங்கள் வேதாந்தங்கள் அதற்கு உபபிரபலனான இதிகாச புராணங்கள் இவை அனைத்தும் ஒருமிடக்காக ஒழுங்கக்கூடிய விஷயம் என்னோத்திமித்த ஸ்ரீவான் நாராயண வனஸ்பதி வகையில் முக்கிரகா முத்தபோகிய அவனே மொக்கம் போதாதா அவனே முத்தமிழிதாரே அனுபவியம் என்பதை அவர் சத்துவிட்டுச் சொன்னார் இனியறிந்தேன் என்பது உன்னை என்ன பனே உன்னை இப்பொழுது நான் நன்றறிந்தேன் இத இப்பொழுதுபுகர் ஒவ்வொருத்தர் பிரித்து வியாக்கிரம் சேர்த்து வியாக்கியான பட்டர் வியாக்கியான பூதபக்யன் சர்த்தமான நாம் சர்வேஷாம் சுவாமி மூன்று காலங்களிலும் இருப்பவர்களுக்கு இவனே சர்வ மூன்று காலத்தில் எல்லாரும் இருக்க மாட்டான் அவளுக்கு ஒரு சமயம் வருது ஒரு சமயம் போறது அந்தந்த காலங்களில் இருக்கிறவாளுக்கும் பரமாத்மாதான் சர்வ சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஆதியான கால நிலை யாவர் காண அது தவிர தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் வத்துவினாலையும் பரிச்சேபிக்க உண்டாரவன் திரிவித பரிட்சேதம் வச்சு தேசத்தினால பிரிக்க முடியுமா எங்க உணர்ந்த பாஷனம் எங்க உணர்ந்த பாசனத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் நம்பளினுடைய காலட்சேபத்தில் சுவாமி அது எப்படி பரமாத்மா எல்லாருக்கும் சர்வம் வியாபியம் இருக்க முடியும் அது எப்படி அவனால பூர்ணமா வியாபித்திருக்க என்ன இவனுடைய சர்வ வியாபித்தொள்ளாது கிரணன் பட்ட பாட்டை படாத நம்பி ஆச்சரியமான கேள்வி தானே இரண்டு கசிப்பு கேட்டா எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி அரே தகத அவன் தட்ட வாங்க உள்ள ஆவிர்வித்தாய் அடுத்தது அவதாரம் முடிந்து வந்து கேட்டா பூர்ண அவதாரம் பவன புரவாசின் மிருதமா அதற்கு மேலே அங்கே விவரணம் செய்வதற்கு வேறு என்ன இயங்குவதற்கு ாலேயோ காலத்தினாலயோ வசூவினாலேயோ அப்பெருமானை நம்மாலே பரிச்சேதிக்க முடியுமா அளவிட்டு பார்க்க முடியுமா என்னை காண வல்லாம் நேரே கடிக்கமன தொள்ளிருந்தும் காலகித்தான் தன்னை கடற்கரையில் குடிசை கட்டி கடற்கரையில் குடிசை கட்டி வாழ்வாப்போரு அனந்திராம சுவாமிக்கு சங்கல் சூரிய ஒரு சோகம் விட்ட அனந்த போய் மூணு வாசல் நாபிகமனத்தில் பிரம்மதேவன் இல்ல எப்படி பரமசிவனோ இங்க இருக்கக்கூடிய முப்பத்தி முக்கோடு தேவர்களோ இவ்வாறு எல்லாம் இந்த பிரம்மாவுடைய பெருமை தெரியாது நாங்களே ஏதோ உங்களை இருக்கோம் சோத்திரம் இருக்கோம் அவ யாரை உங்களுக்கும் பிரிமா உபதேசிக்கிறான் ஆரே அறிவர் அதிருக்க நேரே கடிக்கவனுக்குள் இருந்தும் நாடகா சமுத்திர கரையில ஒருத்தர் புதுச போட்டு வாழறார் எப்பயில இருந்து அவர் பிறந்ததுல இருந்தா நல்லா இருக்க கரரை பத்தி சொல்ல ரொம்ப பெருசு ஆழமா இருக்கும் அப்பப்ப கரை உதங்கும் நிறைய மிருகங்கள் ஜன்துக்கட்டா இருக்கு நிறைய முத்துக்கள் கிடைக்கும் மசியங்கள் கிடைக்கும்னா வேற சொல்லு வேற சொல்லுனா தெரிக்கூடிய பத்தி அதான் கடலை கையிட்டு காட்டுமா போது அந்த கரையிலேயே வசித்தால் கூட கடலுடைய சர்வமாக அறிய முடியும் வால்மீகி சமுத்திரைவாம்பீரிய பிரபு சமுத்ரைவாம்பீரிய மந்திரவர சமுதிரத்துல துருக்கி போட்டா அதுக்கு சமுதிரத்துடைய அடித்தளம் தெரியுமா சரியா அதுக்குள்ள பூர்வ அவசாரம் பண்ணி பெருமா முதுகு சரி குரங்குகள் சமுத்திரத்தில் பிரிட்ஜு கட்டிட்டு பின்னாடி ஒன்னுதான் கட்டவேல என்று அந்த பிரிட்ஜு கட்டி பெரிய பெரிய பாயை தூக்கி அதுல போட்டாலே அப்பயான அது ஆழ தெரியா தெரியாது ஏன் ஆழம் அறிய முடியாது அது போல எப்படி சொரூப ரூபோ ஐக்கரிய அதை யாரால் அறிய முடியும் அவன் அங்கே நேரே கடிக்கமலத்துடன் இருந்தும் காலகில்லான் அடிக்கமலம் தந்தை அயன் அந்த சரித்திரம் கிருஷ்ணனுடைய ஆடிக்காலத்துல யோகமிச்சரிக்க கொடுத்துட்டு இருக்க பிரம்மதேவர நாபிகமாக சிருஷ்டியா இருக்கு அழகா அந்த தாமரை மட்டும் இருந்தது தவிர இது எங்க இருக்கும் எங்க உட்கார்ந்து இருக்கும் யாரும் சிருஷ்டிச்சா ஒண்ணும் சொல்ல பிரம்மா அந்த தாமரை கண்டுபிடிச்சு கீழே இறங்க ஆரம்பிச்சார் பிரம்மா அது இறங்கிட்டே இருக்கே தவிர அதுக்கு எது ஆதாரம் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியல றங்க முடிய திருப்பி அப்படியே மேலே ஏறிட்டார் அப்ப ஆகாய் தெரியலையே வெள்ளி இருந்து பார்த்தா தெரியுமோ வெள்ளை இருந்து பார்த்தா அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க முடியாதுப்பா அதை கேட்டோக்தமான பிரம்மருத்ரா பரத்தை பரப்பத்தை சொல்ல முடியும் இருக்கு சொல்லித்தே பெரிய சர்வஹா சர்வஹா சிவஹா தானு இதெல்லாம் திருநாமம் பிரசித்தமா இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் பார்த்தோம்னா பரமசிவனுக்கு ஏற்படக்கூடிய திருநாமம் சாதாரண பிரசித்தமா பார்த்தோம்னா இந்த சப்தம் யாருக்கு போய் சேரும் பரமசிவனுக்கு போய் சேரும் ஒரு கேள்வி கட்ட சகசநாமத்துக்கு முதல் வியாக்கியானம் சங்கர பகத்வாத் பகவத் அப்புறம் தான் பின்னாடி பராக்கிரப்பட்ட அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் பண்றது விஷயம் என்ன ஸ்ரீ விஷ்ணு அதுல பரவசருடைய பெயர் பிரகடனமா வருமா வராது பின்ன என்ன பெருமாள் அவன் வச்சுக்கானது புரிஞ்சு காந்த உத்திரிட்டு கேட்டா எப்படி அது சாத்தியமா யோசிச்சு பருவது சுந்தரவர்தன் ஒரு சுவாமி கமிக்கலாம் யார்தான் நான் தேடிக்கே சொல்றேன் சுந்தரவர்தன் ஒரு சுவாமி இருந்தாருன்னா அவர் உண்மையிலே சுந்தரனா இருக்காரு அர்த்தம் ஏதோ நாம ஒரு பெருவானுடைய திருநாமத்தை வைத்து நாரணம் நன்மை அந்த பகவானுடைய திருநாமத்தை இட்டு நம்மை அழைக்கப்பட்டோமையா நமக்கு பெருமை அதாவதா ரோதனா தான் அவன் பிறந்த விழுதே அழுதான் பிறந்த விழுதே அழுதான் பிரம்மா கேட்ட என்ன என்ன எனக்கு பேர் வைக்க சுவாமி பார்க்கும் போகும் அப்பதான் அழுகி விட்டு அவனுக்கு பேர் வைக்க என்ன பேரு பேர் வச்சார் இதை நாம வியாக்கியம் வைஷ்டமா ரொம்ப புரிஞ்சிருக்கு அவரால் வைஷ்டர் சாபா குத்துவா இது பட்டத்ரீ நாராயணீ கிருஷ்ணர் ஸ்ரீசங்கரோவான் சகலேஷு தாவத்து என்ன பண்ணேன் கிருஷ்ணா சங்கரர் என்பவர் தகத்த பட்சவாதி இந்த இப்பதான் அவர் பட்சவாதி ஆகிட்டார் இப்பதான் புதுசா அவர் ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு அவர் கொடுக்க புத்தூர் சுவாமி யாக்கையான பருவோம் சங்கர சட்டஸ்தான் எப்படி காணிக்கிறேன் பருவோம் புத்தூர் சுவாமி அத சொல்ற ஸ்ரீசங்கரோபி பகவான் சகலே சுதாவது அவர் பக்ஷபாதி இல்ல நாம வந்து பக்ஷபதி பட்டர் வியாக்கிரம் வைஷ்ணவரம் என்பதை நிஷ்பட்சமாக காண்பித்திருக்கிறார் அப்ப எந்த சப்தத்தை உச்சரித்தாலும் எதை சொன்னாலும் அது யாருக்கு எல்லாம் எம்பருமான் தான் இரண்யகர்மஹா என்பதனாலே இரண்யகர்மஹா பூகர்மஹா மாதவா மருசூகர்ப்பு ஹிரநகர் பாகான இந்த கதவு இல்ல மிகவும் விருப்பப்படக்கூடிய பரமபரத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டவன் இரண்டகர்பாக பட்டர்வாஷன் அதே அசத்து தான் மதுவாசு என்று கண்டிக்கிறது அப்ப இரண்நகர்பாட்சேத்திரயகாரத்தில் பரமாத்மா ஒருவராக சந்தோஷத்தை அடையவில்லை என்பது உபநிஷர்வாசி அழகான வியாக்கியானம் என்ன சொன்னி சை ஏகாச்சி தாப்பர் என்ன லீனாவிபூதி இல்லாமல் பெருமாளுக்கு சந்தோஷம் இல்லை அப்ப அது நித்ய விபூதி சாஸ்தரம் லீனாவிபூதி இல்லாமல் சந்தோஷம் ஏற்படவில்லை ஆக யாரே பரமாத்மா தானே தானே உண்டு விட்டு அவனே ஜெகத்தை சிரஷ்டிக்க ஆரம்பித்தான் சிவகான என்ன பவித்திரமானவன் பரமசிவா பரம பவித்திரமானவன் பாதோதகேனு விருதேனு சிவாபவந்தி என்னச்சு தீர்த்தன் உலகளந்து சேவதி மேல் பூந்தாமம் சேர்த்து எங்க யார் பார்த்தா ஒருவன் காலை நீட்டினான் மற்ற திருவடியில் தீர்த்தத்தை சேர்த்தான் மூன்றாவது யார் விஜயத்தவன் பார்த்து போய காலபுரம் இன்னொருத்தன் தீர்த்தம் சேர்த்தான் இன்னொருத்தன் தீர்த்தத்தை ஏற்றுந்தான் தெரிஞ்சு போய அற்புதமான கஷேத்திர விசேஷம் என்ன கஷேத்திர விசேஷம் திருச்சி திரக்கூடம் திறன் விளங்கு மாறுதியோடு அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூரம் நாட்டியம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொன்னா அவருக்கு சபாபத்தின்னு பேரா இல்ல நாட்டியம் ஆடக்கூடியவருக்கு சபாபத்தின்னு பேராசி பார்க்கணும் இப்ப யார் சபாபதி இந்த சபைக்கு யார் தலைவரோ இந்த சபைக்கு யார் நிர்வாக இருக்காரோ ஆகட்டண்டா நீ ஆட்டோ அப்படின்னு அதை பார்த்து ரசித்துக் கொண்டு அதுக்கு உண்டாக சம்பாவனையை செய்யக்கூடிய ஒரு சபாபதியா இல்லையா கையகாலம் இது கொண்டு போய் சாத்திரிக்காம தேவையில்லை உனக்கு வேறமான ஒரு படியேறியன் தேவக்குமாறு அந்த ஆபிரூபி செவிக்க வேறு தெரியலே அந்த மாதிரி இது கொண்டு போய் நான் உங்களுக்கு சாஸ்திரிக்கான தேவையில்லம் நீங்க சாமானிக்கான நம்ம இருந்தா போறோம் சதைக்கு தலைவன் சபாபதி வேற சதையில் நடந்து மாதக்கூடியவருக்கு ஒன்று போவதில்லைதான் சொல்ல சொல்ல சொல்லால் படைக்கணி படைக்க வந்து தோன்றின அந்த வேதத்தை கொடுத்தா பிரிட்ட பிர வேதம் தான் பிரம்மாவுக்கு சிலபஸ் வேதம் தான் சிலபஸ் அந்த சிலபஸ் போயிடுத்துறா புத்தொழிஞ்சு போய் முதல் முதல்ல புத்தகம் எனக்கு வேறந்தானே கண்டு வேறம்தானே எனக்கு செல்வம் அந்த வேதத்தை மதுகேட்டு வாழ்ந்து புளியில் போயிட்டாரே ஓரல்ல முனிவர் ஒரு சானவர் திகைப்பன்று உலகமே இருளடைந்து விட்டது ஏன் திக்கும் தெரியல தேவ ஆதியும் தெரியல தேவாதி தெரியல என்ன தேவாதி ஏன் தெரியல வேறவில்லை வேற விருந்தால்தான பரம்பொருள் தெரியும் நாராயண பரம் பிரம்ம ரத்தம் நாராயண பரகான வேற எல்லாரும் சொல்ல போறான் வேற புருஷன் இருக்குன்னா என்ன தெரிய போகுது பிரம்மா ஓ நல்ல இப்ப பிரம்மா அழ வேண்டிய அவசியம் என்ன அந்த பிரம்மா என்னை அவர் அவரு விசேசிக்கிறார் நம்ம விசேஷம் பிரம்மா நம்ம கூட முட்டாளாக திருப்பி கிடைக்கலன்னா ாலே அதிகாணங்கள் இட்டு அந்த ஒரு நிலை எங்கேயுமே கிடையாது இவர் வர கொடுத்தார் பாரம் தாங்க முடியாமல் ஒருவருக்கு வர கொடுத்து அவர் ஆதிக்கம் கொண்டு கொழுப்பெடுத்து தெரியும் பொழுது பரமாத்மா மற்றொருடத்திற்கு காதில் விழுந்து அவர்களை ரட்சிக்கும்படி பிரார்த்தித்தார் உண்டாம் இல்லை சொல்லினார் தோன்றினார் சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல முடியுமா எதோ வா அப்ரா வாக்கையிட மனதிற்கு வேகம் அதிகம் என்பதனாலே மனது வேகமாக சென்றது அந்த மனதும் கை வாக்கும் கை வாங்கியது இரண்டும் சோர்ந்தது அப்பிராபிய மனதாசல்ல முடியவில்லை சொல்லினால் சொருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே இயட்டார் இவ்வளவு இல்லை இவ்வளவு இல்லை இவ்வளவு இல்லைன்னு ஏதோ சொல்லிட்டேன் உலகத்தை ஒருத்தர் நல்ல குணம் இருந்தா சொல்றோம் உலகத்த ஒருவன் நல்லவன் தான் நல்ல குணம் இருக்கு நல்லவன் ஆனா உன்னிடத்தில் வந்து சார்ந்திருப்பதனால்தோ அந்த குணங்கள் நன்மையை அடைகின்றன அப்ப ஜெகத் ஆதாரபூத்தன் ஜகத்தை சிருஷ்டிக்கு உலகு தன்னை நீ படைத்து உள்ளே பிரத்தி ஓரிடத்தை நிற்க வேறு நிறியால் உலகு நின்றி உள்ள நூல் யாவர் உள்ள வல்ல எங்க ஆரம்பிச்சது உலகு தன்னை நீ படைத்தி அப்படியே கொண்டு வர யாரு சிருஜதே கிருண்டதே கொண்ட கோபல்கள் சிறந்தி அந்த சிலந்தி ஒரு வலை உண்டாக்குகிறது தன்னுடைய உமிழ் நீரனாலேயே சிலந்தி ஒரு வலையை நாம சிலந்தி வர கட்டத்தை தன் காரியம் முடிஞ்சவுடனேயே அந்த வலையை திருப்பி தனக்குள்ளேயே சிலந்தி உறிஞ்சு கொள் அதுதான் சிறந்திக்கு வேறு தேவையான கூட்டை தானே உண்டாக்கி மீண்டும் அந்த கூட்டை தனக்குள்ளே இழுத்துக் கொள்வதை போல பரமாத்மாவான உலகத்தை சிறப்பிக்கிறான் மீண்டும் என்னவங்க வருவார்த்தா பிரளயம் ஏற்பட வேண்டும் என்ற சமயத்தில் அந்த உலகத்தை தனக்குள்ளே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறான் உலகுதன் உள்ளொடுக்கி வைத்தி அது தனித்தான் மீண்டு தன்னுடைய அந்த உலகத்தை சேயே இவனும் அவதரிக்கான் வசூரேட்டா வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா நாலு திருநாமா வாசுதேவாக்கிறேன் ஒரே திருநாமும் ரெண்டு மூணு இடத்துல வரும் ஒரே தினம் அடுத்தக்கூடிய எல்லா இடத்துல வியாபித்திருக்கிறார் அதனால வாசநாத் வாசுதேவத்தை அஜாயமானோ பகுதா விஜாய் அது எப்படி மகன் முருகனுக்கெல்லான மாமே பித்தாசி லோகத்தே சராசரத்தொமேவ மாதாச்ச பிட்டா சுவேவனு நீதான் தாய் நீதான் தந்தை அப்படி இருக்கிற பரமாத்மா அவன் தன்னுடைய பிள்ளை ஒருவரிடத்தில் தான் பிள்ளையாக பிறக்கின்றான் இப்ப வசுதேவரோ யாருமாளி புத்திரன் தானே வசுதேவரும் யோதியோரோ என்பதாக பேரவாக்கியம் அந்த பிதா பகவான் தன்னுடையதான பிள்ளையிடத்தில் தான் பிறந்ததினாலே தான் ஒருவனுக்கு பிள்ளை என்னும் பேச்சை பெறுகிறான் என்ன ஏற்படுது அவர்களுக்கு புகழை அளிக்கிறான் அவர்களுக்கு பெருமை அளிக்கிறான் நிதி அளிக்கிறான் தன்னையே அழிப்பதினாலே ஒரு வசுப்பிரதகா அந்த சப்தத்திற்கு தாற்பயம் தன்னை அவர்களுக்கு செல்வமாக அளிப்பது மற்றொரு வசுப்பிரதகா அந்த சப்தத்திற்கு தாற்பயம் அவர்களுக்கு புகழை அளிப்பது அவர் யார் தெரியுமா கிருஷ்ணனுக்கு தந்தை அது பெருமையே பெருமை அது போறதா இப்பொழுக்கி வைத்துதன் நீ சிருஷ்டித்த ஒரு ஜகத்துக்குள்ளேயே நீயே வந்து மீண்டும் அவதரிக்கிறார் ஓரிடத்தை அந்த உலகு நின்றுடன் நிற்க வேறு உன்னை விட வேறுபட்டது இல்லை அதனால் ஆழ்வா சொல்லுவார் நானன்று நீ இல்லை கண்டாய் நானே நீன்றி நான் இதே அழிவான சப்தத்துக்கு அர்த்தம் நீ வரும் நாராயணம் நாராக இவை அனைத்தையும் ஆதாரமாக கொண்டவன் இவற்றை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பவன் ரெண்டு அர்த்தம் இவற்றுக்குள்ளே இருப்பவன் இவற்றை தனக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பவன் அப்ப ஓரிடத்தை அல்லையா இங்கையா அங்கையா இங்குடன் அங்குடன் என்று இங்கே இல்ல அங்கே இல்ல நான் மறந்துட்டேன் அர்ஜென்டா அவசரப்பட்டுட்ட இந்த நிரந்தர சுவாமி இல்லைன்னு சொல்ல இங்குடன் அங்குடன் என்று வைக்க கூடாமே இப்படி சொல்றா அப்படி சொல்ற இரண்ட கட்சிக்கு பயமுறுதி நீ மட்டும் அவனை காண்பிக்கிற அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான் தெரியுமா கும்பத்தின் கதியா கும்பத்தின் மார்கோரை கொன்று நின் செம்பத்தை குடி நிந்தையும் தின்மேன் யானுடைய மத்தகத்தை பிழந்து சிங்க மாம்சத்தை நின்பால் எரியது என்று சொல்ல முடியாது நீ சமுதிரத்துல தூக்கி போட்ட நெருப்புல தூக்கி போட்ட மறைவில தூக்கி போட்ட சொல்ல முடிஞ்சுதா உயிர் போச்சா போகல முன் சொன்னவன் உனக்கு முன் சொன்னவன் நீ தொட்ட நான் தொட்ட இடந்தோறும் இடந்தோறும் தோன்றாயர் என் உயிரை யாரை நான் காண்பித்த இடத்தை என் பிரபு ஆவிர்லை என்றால் நானே அவங்க நீ என்ன உயிரிழக்கிறது நானே உயிரிழத்துறேன் நீ கை காமிச்சு பெருவாரம் சேவசாதிக்கிற அப்ப நீ உயிரிழ என்ன பண்ணுவேன் யான் அன்னவருக்கு அறியிறது அப்ப நான் ரிசம்ப பக்தர் இல்லை பெருவாரும் என் உயிரும் போகாமல் இருந்தது நான் ரிசம்ப பக்தர் இந்த அந்த விவசாயம் அப்ப எல்லாம் இங்குலன் அங்குலம் என்று வைக்கக்கூடாது இங்கே இல்ல அங்கே இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல சொல்லாத எங்கவான குழந்தை சொல்லுண்டாத் அதஷ்டாத் மருகம் நுஷமு அந்த ஸ்லோகத்தை அனுசன் ஒரு அதிசீதம் ஆனந்தமாச்சரியம் அது ஸ்லோகத்தை ஸ்லோகமா சொல்லணும் என்ன ஆச்சரியம் ஆவித்தானே உலகு நின்று வேறு நின்றிய அதனால் உலகு நின்று சூழல் யாவர் உள்ள வந்தாரே இந்த தன்மை யாருக்கா உண்டா அல்லது இந்த தன்மை அறிந்தவர்களுக்காக உண்டா இதை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட உண்டா தேசத்தினாலையும் அவர்கள் அளவிட்டுச் செல்லக்கூடியவர்கள் தாரத்தினாலையும் அளவிட்டுச் செல்லக்கூடியவர்கள் அவர்களுடையதான அந்த தன்மை அவர்களுடைய சரீர சம்பந்தத்தினாலேயும் அவர்கள் அளவிட்டுச் செல்லக்கூடியவர்கள் இப்பெருவான் பரம கிருபாலுவாக எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றான் பாருங்க கீழே சொன்னமே பிரம்மதேவருக்கு வேதோபதேசம் செய்தானே வேதோபதேசம் செய்த அவதாரங்கள் அநேகம் உண்டு ஒரு அவதாரம் அன்னமாய் அன்று அருமறைகள் இந்த வன்மம் ஹம்சாவதாரம் செய்தான் வருவான் ி வேதனங்கு மோதினாய் அதியும் உள்ளி வாய்ப்பிழந்து புட்கொறி பிடித்த பின்னரும் பதை கடல் கிடத்தல் காதலித்ததே ஒன்று மாற்றி மாறி சொல்வது புள்ளதாகி வேதனான்கு மோதினாய் அதியோ ஒரு சமயம் பெருமாரே ஹம்சாவதாரம் எடுத்து பிரம்மதேவருக்கு அத்தியாத்ம சம்பிரதாயங்களை உபதேசம் செய்தார் அதே பெருமாள் உள்ளின் வாய்க்கை ஒரு சமயத்தில் பட்சி பள்ளத்தில் நேரம் பறவை உருக்கொண்டு கள்ளவசு ஒருவனை திரித்து போகின்றார் இது உண்டு பின்னாடி அதை சொல்ல போற வாழ்வாரே இந்த விசேஷத்தெல்லாம் எடுத்து காண்பிப்பார் என்ன ஆனை காற்று ஓர் ஆனை ஒன்று திருவிழி ஆறுவரை காண்பிப்பார் ஒரு ஆணையை காப்பாற்றினான் கஜேந்திர லக்ஷணத்தை செய்தான் கஜேந்திர ஆழ்வானை அப்படியே அறவுறைய தரவுறைய ஒளி வந்து சென்று நின்று ஆழி கொட்டான் சென்றான் ரொம்ப வேகமா சென்ற சென்றான் சென்றவுடன் நின்றான் ஏன் நின்றான் சக்கராயு நம் பின்னாடி வரவே ரெண்டு மணிக்காரம் தரையில உட்கார்ந்து உபன்யாசம் கேட்டுட்டு எழுந்து கட்டு நாம எப்படி பிடிச்சு எழுந்துக்கிறோம் சக்கராயுதம் வேகமாக மூட்டிடு அப்படின்னு சென்று நின்று ஆடு பார்த்தா அதான் வேற அப்ப ஆணை காத்து ஒரு ஆணையை காப்பாற்ற ஒரு ஆணை கொன்று எந்த குவலை ஆபீதம் என்னும் யாரையை கொண்டான் இது எல்லா இடத்தையும் ஒண்ணுவான் இரண்டு என்னும் அரக்கனை அரித்தான் பிரகாதம் என்னும் அரக்கனை காப்பாற்றினான் விபீஷன் என்னும் அரக்கனை காப்பாற்றினான் ராவணம் என்னும் அரக்கனை கொன்றான் சுப்ரீவன் என்னும் குரங்கை காப்பாற்றினான் வாரி என்னும் குரங்கை கொன்றான் இது பெருமாள் எப்பொழுதே கொன்ற காரியம் ஒரு பக்ஷிக்கு மோட்சத்தை அடித்தான் ஒரு பட்சியை நார்தானா கிருந்து போட்டது பக்ியாகவே அவதாரம் பண்ணான் புள்ளதாகி வேதனானது அது தவிரவும் புள்ளின் வாய்ப் பிழந்து அந்த புள்ளினுடைய வாயை பிழந்தவன் புற்கொடி பிடித்த பின்னரும் அந்த புள்ளை ஒரு பட்சி விசேகத்தை தனக்கு துவஜமாக ஏற்றுக்கொண்டான் துவஜமாக பகவான் ஏற்றுக்கொண்டான் யோஜம் சத்தே சுனிஷ்டம் மகிதோ ஏனையா மா பரமாத்மா ஒரு கருப்பானை தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டான் அதே பெருமாள் பறவைக்கு பகையானிசேகன் திருவனந்தாழாம் மீதும் பள்ளி கொண்டிருக்கிறான் பகை கொடி பாய்ந்தவன் நாகத்திற்கு பகை என்ன கருடன் கருடனுக்கு பகை என்ன நாகம் ஒண்ணுக்கு ஒன்னு பகையோடத்தான் இருக்கும் பகையோட தான் பார்த்துக் கொண்டே இருக்கணும் ஏற்கனவே ஆதிசேகன் அவர் அதிகமான விஷத்தை உமிழக்கூடியவர் யாராவது ராட்சதா வந்துர போறாருக்கு போசம் புசு புசுன்னு அவர் வந்து அப்படியே விஷத்தை கக்குவதாகவே நாம பார்க்கிறோம் திருமையன் திவ்யக்ஷேத்திரத்தை போல ஆதிசேஷனுடையதான அந்த விஷ ஜுவாரையே தெரியும் பிரமான் சயன திருக்கோலத்துல சேவசாரிப்ப திருமையன் சத்தியகிரிநாசன் அந்த பிரதிசேஷன் வார்த்தா அந்த விஷ ஜுவார அசுரர்கள் வருவதை ஓட்டக்கூடிய அந்த விஷாத்தினையே பார்க்கலாம் பெருமாள் ஆதிசேஷன் மேல வருத்தம் தான் எதிர கருத்வான் கையப்பூப்பி நின்றுட்டு இருப்பேன் இல்ல கைய கட்டி நின்றுட்டு இருப்ப கால பிரதிக்ஷகனா இருப்ப சமய பிரதிக்ஷகனா இருப்பார் எப்ப பெருமாள் நியமனம் பண்ணுவாரோ எப்ப களம்பண்ணுவாரோ அந்த சமயத்துல கலம்பா இருக்கணும்னு வைகுண்ட லோகத்துல இந்த மாதிரி பகை உண்டா ஆதிசேஷனுக்கும் கருத்துவானுக்கும் பழை உண்டான ஆதிசேஷனுக்கு கருத்துவானுக்கும் பகை கிடையாது ஆனா கருடருக்கும் பாபுகளுக்கும் சகஜ பழை உண்டு லோகத்துல அது லோகத்துல பார்க்கிறோம் அந்த லோகத்துல பார்க்கலாம் சஜாதீயமாய் ஒன்றை கா ஒன்றை காப்பது சஜாதீயமாய் இருப்பதனாலே சாமானிய திருஷ்டியால் பார்த்தால் திருவடிக்கு சகஜ சத்ருவான திருவனந்தாழ்வான் மேலே சாமானிய திருஷ்டியால் பார்த்தால் திருவடிக்கு சகஜ சத்ருவான திருவனந்தாழ்வான் மேலே கருடனுக்கும் பாம்புகளுக்கும் நிரந்தரமான பகையும் இப்படி கருப்பான் எதிரடிக்கிறது தேசிகன் கருட பிரச்சாசத்துல और श्लोक का अग्रेक्टन्दग्रहाम गुरिंग दृष्टे पाया माया भुटंगी विषम विषभया गाढ़ु्य क्षीराभ्युपात सहबवरण स्परश सकया भुटंगी विषम विषया பெருமாறு நேர கௌஸ்து ரத்னம் அந்த கௌஸ்துப ரத்னத்தில் பிரதிபிம்பம் அப்படியே உள்ள இருக்கு கருடரை எதிர பார்க்குபத்துக்குள்ள பார்த்தா கருணுடைய பிரதிபிம்பம் இருக்கு ஏன் இவர் எதிர்க்கிறார் அவசியம் <laughs> மங்களோ <laughs> அந்த <laughs> அதிர்ச்சியா ஒரு பத்து நிமிஷம் உள்ள மனசு என்ன கூடாது அது போல தான் பேரன்ஸ் இல்ல ஆனா சகத சத்ரோ ஆதிசேஷன் இன்னும் கொஞ்சம் புரோசா பலம் சவரிமா இருக்க வேண்டது போசமா அந்த மறிகுள்ள போய் உட்காந்துட்டாரு அந்த கௌசவம் நினைச்சது நாம பார்க்கறத வெளியே வந்தோம் பார்க்கறத கடையத்தே ஆலகார விஷமும் அந்த ஆலகார விஷம் என்ன படுதுங்க இதே விஷயம் தான் பெருமாள் மணியை கழுத்த கட்டின் ஒரு விஷத்துல பெருமாள் கழுத்துருக்க அப்ப நாம அலர்ட்டா இருக்கணும் ஏன்னா விஷம் பொறிக்கணும்னா ஜருட மந்திரத்தை ஜாரணம் வைத்தியசாஸ்திரம் அதையால இந்த மணிக்குள்ள பிரதிபிம்பமாகவும் இருந்து ஆதிசேஷன் பக்கத்திலே இருப்பதற்காகத்தான் இங்கே வெறுப்பார் பழுத்த வாயல் பள்ளிக்கொள்வது என் பள்ளு கீழ் பாசனம் இப்ப இந்த பாசனத்தில் கருப்பானை கொண்டு வழங்கக்கூடியவன் ஒரு காலபிஷேகத்தில் அவன் புள்ளாய் அவதரித்து வேதாஸ்தங்களை உதவித்தான் அவனே புள்ளின் வாய் கீண்டவனாக வழங்குகிறான் அன்று வேதம் ஓதிராய் என்பதனாலே முதலில் பிரமாணத்தை அளித்தான் பின்னர் பிரமேயமான தன்னை அளித்தான் பிரமாணமான வேதத்தை தானே உபதேசித்தான் பகாசுர சம்பாரத்தில் பிரமேயமான அந்த பிரமாணத்தினாலே தெரிய வேண்டிய தன்னையே திருவாயூர் பாடி உள்ளவர்களுக்கு அவன் பரமாத்மா அளித்தான் என்பதாக காண்பித்தான் விசேகமாக இந்த ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு அதிகம்னு கேள்விய பார்ப்போம் அதுலேயும் இரண்டு திவ்யக்ஷேத்திரங்கள்ல சயன திருக்கோரத்திற்கான எம்பருமான இருக்கூடிய ஒரு சமயம் அமுதனுக்கு தருக நிவேதன்கு முதல்ல அப்படியா சார் வாக்கு வச்சகருக்காக ஒ ஒரர போவோ என்ன சாமிழ்க அதுக்கு ஆழ்ார் சொன்ன பெருமாநிகரோ விளையாட்டு முடிவு பண்ணிட்டான் படிக சமர்ப்பிக்கிற சமயத்தில் அங்கேயிருந்து இறைக்கு அனுப்பிச்சாங்கன்னா திருப்பி நான் அனுப்புவேன் ஒரு நீதி ஏற்படுத்த அப்புறம் தானே பண்ண மாட்டேன் திருவாள் கூட்டர் ஹே தர்மபுத்திரா நீ சொன்னாதான் போயிட்டான் பெரிய ஒரு யானைக்கு நாமகரணம் யானைக்கு பேர் தெரியுமா தெரியாது அஸ்வத்தாம் அஸ்வத்தாமான்னு பேரை கேட்டாலே பீமன் யாராவது சுத்தி சுத்தி அந்த யானையை தூப்பிக்க பிடிச்சி சுழட்டி சுழட்டி போட்டு அடிச்சு செட்டு அதை தொகையிலாக்கிட்டான் இப்ப சொல்லு குரு சரி அப்படி திரோணா அதிபராம் கிருஷ்ணர்ராவனுக்கு வேண்டாமியராவணக்கு அது ஓ ந சொன்ன அதிக்க நரகப்பாப் தர்மபுரனுக்கு பெருக்களையும் <muchas> என்னுடைய குரத்தான் எஸ் பிரியம் புண்ணியம் அபுணியம் புண்ணியம் பாபத்துக்கு எதிராக புண்ணியம் கிருஷ்ணா எனக்கு எது பிரியம் இல்லையா அவர்தான் வேறாந்தே வேண்டான புண்ணியம் உனக்கு எது பிரியமா இருக்கு எது பிரியம் இல்லையா பாபம் முடிஞ்ச போச்சு நான் சொல்றா நானும் சொல்றாரு சொன்னா சொல்லவேன் தானே எச்சாருன்னு நான் புய் சொல்ல மாட்டேன் நீன புரித புய்ய லட்சணம் புடிக்கிறது நானும் சொல்லியே தான் தீரணும் ஏதோ பெருமா சாப்பிடும் அரசு ஒரு பக்தி பெருமாள் ஆறாவது ஒரு பக்கம் ஜலிகிட்டு நம்ம தூக்கத்தை அவர் சீட்டை உள்மனசு அன்னைக்கு ராமன் நல்லா தூங்கித்த அந்த தூக்கத்தான் அவரை எழுப்பிட்டேன் அதுக்கப்புறம் என் பெருமாளுக்கு தூக்கமே போச்சு காட்டாசு சித்தாந்தம் சமய சுக சுத்த பிறந்த அவன் உறங்கக்கூடிய காலத்தில் கூட சத்ருத்தரை எல்லாம் பரிதவிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஐயா என் பிரபு அந்த காட்டாசு வந்து தீண்டின பொழுது தன்னுடைய மதிவேத்தை தான் அவன் பெருமாளை எழுப்பி விட்டுட்டேன் அந்த அவருக்கே மத்ராசாசனா ஒரு சாமியை வெளியூர் அப்படியே பால் சாதி செய் திருவாளுக்கு திருவாரான சேவாரான கோஷ்டி விநியோகமாச்சு ஸ்பெஷல் பார்த்தா ஸ்பெஷல் சக்கரபங்கல் விநியோகம் பண்றான் இந்த சுவாமி தான் சில சக்கர பொங்கலை வாங்கி சாப்பிடுறது கோஷில உட்காந்துருக்க எல்லாருக்கும் சக்கரபங்கல் ஊருக்காரர் ஒருத்தர் அழிச்சு வந்திருக்கேன் திருவார சேவைக்கு அவரை உட்காந்துருக்க உட்கார்ந்துருக்க கோஷியில சக்கர பங்கம் கொடுத்தான் இவ்வளவு வாங்கிட்டேன் நிறையா பண்ணான் ஆனாலும் இவரு என்ன பண்ண அவர் கையில் சக்கர பங்குலையே பார்த்தேன் இவருக்குதான் கையில் உருவருக்காரியோ இதை விட்டுட்டு அவரு கையில அவருக்கு ஊருக்கார கிட்ட ஏனோ அந்த மாதிரி பெருமாள் சொந்த அதை நிச்சயம் தெரிவிக்கிற மகாபாகியம் அவனை பெற்றாயத்துக்கும் பட்டம் கட்டுகிறார் மகர்ஷிணம் அவனை பெற்றாயத்துக்கும் பட்டம் கட்டுகிறார் गेरा े अब आश्चर्योश्रानुजमुपा प्रमुद सदृश विधायन शयिघांग அமுதனுடைய அபரியாப்திரதானோபானம் அத்தமான சேவசாதிக்கூடியதை இந்த சம்போகம் நாராயண குரூபத்துல எங்க தெரியவாத கிடைக்காது இப்படியும் ஒரு திருநாமம் உண்டு அப்படின்னு இந்த லோகசாரங்க மாமுனிவருடைய ஐதி சொல்லுவா ஆறாவது என்ன கட்சா உனக்கு தென் தேசத்துல இருந்து வருத்த ஒருத்தரை பார்த்து லோகசாரங்கமுனிவர் கேட்டாரா என்ன தெரியவன் இருக்குங்க எங்க ஊர்ல தித்திய பிரபந்தம் இருக்குங்க ஒரு பாஷை திருநாமத்திற்கு இப்படியும் எமர்வானை அழைச்சிருந்தேதே இந்த திருநாமத்தில் அப்படியே மனசை பறிமுதல் அதை நல்லா இருக்க அப்படியே அந்த பாஷைக்கு அந்த பாஷைக்கு ஒரு செரு இல்லையா தமிழ் நாக்கே சொல்றனுக்கு எத்தனை வருஷம் போட்டு வராது அதிகவோனாய் இடந்தவோ இளங்குமான் அப்படியே மந்திரா சாத்திரமண்டல் இங்கே எப்படிதான் மொபைல் கற்பக விரும்பம் நடவாத கற்பட்சு பாதிச்சுடவா கே கலியாதி அக்ஷிப்பதற்காக நீ நடந்த வந்தடையோ நெடுந்தருவே சென்றவர்கள் நான் இருந்து முடுக்கத்திறு தேடி வந்தடவே பத்திலும் ஈசனம் முத்தமும் நிந்தனம் பச்சிலையாய அவன் முற்றிலங்கே பாசனத்தில் அடக்கணும் எங்கேயோ ராஜவீங்கிற போறவர் முடுக்குத்தருந்தா அஞ்சாவது தேவர மாதிரி அன்னைக்கு யாரும் பண்றான் அதுதானே அன்று உலகம் வளர்ந்தோச்சி ஆரம்பித்தாலே நடுங்கோஹோ என்னாச்சு என்னாச்சு அவளை மீட்டு காவிரி தாயார் திரை கையால் அடிவருடப்பள்ளி கொள்ளுன்னு தன்னுடைய அறைகளாகிற கைகளினாரே சைன திருப்பூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு எவ்வளவுமான திருவடியில கைங்கரியம் பண்ணி காவிரி தாய் பாலை நிறத்தில் உருண்டு பட்டம் சாதிப்ப ரங்கராஜஸ்தலத்துல காவிரி அப்படியே ஓடி ஓடி பரபரப்பா ஓடி வரா என்னைக்குமே வராற ஒரு மாப்பிள்ள கார்த்த ஆபீஸ் போச்சே வந்துட்டு முடிச்சுண்டு திருப்பி சாயங்காலம் ஆட்டுக்கு வந்துட்டு இங்க வந்து மாமியார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க மீந்தது போட்டதெல்லாம் காட்சி ஆட்டுக்கு போல மாப்பிள்ளை இல்லை ஏதோ ஒரே ஒரு நாள் மாமியாரை பார்க்கறதுக்கு அந்த ஆட்டுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை உங்கட்டாரு அந்த மாமியாருக்கு என்ன ஒரு பரபரப்பு அவருக்கு தேவையானதான் ஓடி ஓடி பண்ணுவாரே அது போல வெங்கநாசன் உண்டுதான் வெங்கநாதன் காவிரி தாயார் மாமியார் ஏன் சிராட்சி சமுத்திரத்துல அவிர்பவித்தவர் சமுத்திரராஜன் நதிகளுக்கெல்லாம் கணவன் பாகிரி பகிர்ந்து அப்ப காவிரி தாயாருக்கு ரங்கநாதருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு மாப்பிள மாமியார் அந்த மாப்பிளம் வந்துட்டார் சக்யவரத்திலிருந்து உயர்ந்த புத்துக்களையும் யானையுடைய தந்தங்களையும் குங்குமங்களையும் அப்படியே அலைகளாகிற கைகளினாலே கொண்டு வந்து பெருமாவுடைய திருவடியில உபகாரமாக சமர்ப்பிக்கிறார் பரபரப்பான மாமியாரை பார்க்கலாம் ரங்கநாத தேவிக்கு சேர்ந்தப்பட்டது அரவரச பெருஞ்சோதி அனந்தரங்கள் எப்படி திருவரங்க நகரப்பன் செலாதிக்கிறானோ அதே போலத்தானே அமுதலும் அந்த பிரபாகார விமானம் தான் இங்க வைதிக விமானமாக வந்து சேர்ந்தது என்பதாக கஷேரமாகாத்தியம் பிரம்மாண்ட விமானத்தில் அமுதனுடைய கஷேத்தமாகாத்தியம் பிரபாகார விமானத்துடைய ஒரு பகுதி தான் வைதிக விமானமாக இங்கே அமுதலுக்கு ஏற்பட்டது என்பதாக சொல்றார் ஆகையால் பிரபோ கடந்த காலினை கரை குடந்தையுள் கிட்ட வந்தாரு நான் வந்திருக்கிறேன் வந்துட்டா எழுந்திருந்து பேச மாட்டானா சொல்லச்சேருமான் போயிருக்கான்னு வாழி கேசரின்னு அவனுக்கு மந்திராசாதனம் பண்ணுவா திருப்பி இந்த பிராமண எப்ப வந்து எப்போன்னு யாருக்கு தெரியும் இவ்வளவுதான் நம்பவே முடியாது ஒருத்தரை பைனாகப்பாய் சுருட்டி கொண்டுற என்ன எழுப்பி ஒரு பார்த்துருக்க அதனால இன்னொரு தடவை வந்து இவர் எழுதினால கூட எழுதுகிறதுக்கு சௌகரியமாகவும் அமுதன் சேவை சாதிக்கிறாங்க ஆழ்வார் ஒவ்வொரு கேத்திர ஒரு அனுபவத்தை பரிசிக்கிறார் அந்த வாசகத்தோட எழுதி அதாவது பகவானுடைய பரத்தத்தரத்தாமான் நமக்கு புரியாமல் இருக்கிறது அஷ்டாட்சர மந்திரத்துடைய அர்த்தவிசேஷத்தில் எல்லாம் சொல்லணும் பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்க விமாபனம் எத்தித்வம் ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யத்தில் வியாக்கியான பிரணவா கார விமானத்தை கூட ரங்கநாமம் சேர்ந்தான் அதே மாதிரி தான் இங்கேயும் அகார உகாரம் அகாரம் பிரணவம் பாஷ்யத்தில் அகில புவன சேம் வங்காதி நிலை ஆரம்பமாகிறது சர்வம் சமஞ்ச சொன்ன பாஷ்யம் முடிக்கட்டு பிரபஞ்ச பிரவாகாரம் பாஷ்யம் பிரணவத்தை போட்டு விளங்கக்கூடிய பாஷ்யத்தை சேவிக்கின்ற பிரணவாகார விமானத்தை சேவிக்கிறேன் பிரபாகார விமானத்துக்குள்ளே கடத்தி அறிஞர் மாணிக்கத்தை போலே அந்த பரவா பரவாசு தேவன் அதே பரவாசு தேவன் தான் இந்த பாஷ்யத்துக்குள்ளேயும் விசலமாக விவரிக்கப்படுகின்றான் நின்றதென்றை ஊரகத்து இருந்ததென்ற பாடகத்து அவன் நின்றது ஊரகத்து இருந்தது பாடகத்து அல்னை கிடந்தது இந்த மூன்று விவேகம் ஆசுரம் மேல இருக்கட்டும் நின்றது இருந்தது கிடந்தது நின்றது எந்த ஊரகம் ஊரகம் ஊரகம்ன்றதான கஷேத்திரி ஒருவான் திருவிக்ரமாவதாரம் அந்த திருவிக்ரமாவதாரம் பரத்த சூச்சனமான அவதார அபிஷேகம் பரத்வம் பரமசேஷ்வொத்தை காண்பிக்கக்கூடியது திருவிக்ரமாவதாரம் अंदर मकारात्मकार सर्वस्वा उत्तार विचार नीयट அவனுக்கு தாச பூத்தர்கள் நின்றது என்பதை ஊரகத்து என்பதனாலே பரமாத்மாவுடைய பரமசேஷித்வம் காண்பிக்கப்படுகிறது பிரணத்துடைய அர்த்தம் அடுத்தர் என்ன நமசப்தத்தை காண்பித்தார் இருந்தது என்பதை பாடகத்து இங்க நின்ற திருவேதியை காட்டிலும் அங்கு அமர்ந்த திருவேணி ஓட்டம் திருப்பாடகத்தில் பாண்டவ சூதன் இப்படியும் ஊரு இதெல்லாம் சௌலபிய பரிபூர்ணத்தை காண்பிக்கப்படும் திருநாமம் பிரதே சா எப்படி ஒரு தர்மம் உண்டா பாண்டவூதர் இப்படியா வருவாள் தருமவிடம் தான் கூது போனார் பாஞ்சாலி உடல் முடித்தால் பாஞ்சாலிக்கு தளவாரி புதுச்சுறதுக்கு ஒரு யுத்தத்தையே வந்து சம்ஸ்கிருதத்துல வேணி சம்ஹாரமே ஒரு நாடகம் என்ன பாஞ்சாலிக்கு தளவாரி பின்ன அதான் அர்த்தம் வேணி சம்ஹாரம் என்ற சப்தத்துக்கே பாண்டவூதராய் அமர்ந்த திருப்போரம் இருந்தது எந்த பாடகத்து அங்க உபாய வைபவத்தை காண்பிக்கக்கூடியது உபாய வைபவம் என்ன அப்ப தூது போனவன் ஏற்றம் மகாபாரதம் தூது போனவனுடைய கிருஷ்ணன் எப்படி தூது போனான் கழுத்திலே முன்னோர் தூது வானத்தின் வாயில் மொழிந்து அவன் பின்னாறு என்ன பண்ண இன்னார் தூதன் என நின்றான் நீ யாரானா வாசுதேவன் நான் கிருஷ்ணன் நான் தேவகீரந்தோ நான் பாண்டவ தூதன் இன்னார் தூதன் என நின்றான் எங்க அவனுக்கு சரியான ஆசனம் இல்லை அவனை அந்த விடாச்சையுள் கிடக்கிறான் துரியோதன் பொய்யாசனம் போட்டு அவனை நிக்க வச்சா அந்த விடாய்ச்சியில உருவாண்டா எல்லாம் வருத்தான் இன்னார் தூதன்ல போய் நிக்கிறாங்களையோ பாண்டவ தூதன் அப்படிப்பட்டதான பாண்டவ தூதர் பார்த்த சாரதியம் பண்ணான் மாமேகம் என்னை அடைந்தாயனால் உனக்கு சக்கலவிதமான கலேசங்களில் இருந்து நான் விடுதலை அளிக்கிறேன் சொல்வதாக நமசப்தார்த்தம் காண்பிக்கப்படுகிறது உபாய விபவத்தை காண்பித்தார் இருந்தது என்பதை பாலக உபாயத்துடைய வைலட்சண்யத்தை அந்த நமசப்தார்த்தத்திலே கடந்துட்டார் அடுத்தது அன்று பெக்கனை கிடந்து பெக்கின் புதிய அமர்ந்து விட்டு வெர்க்காவில் பெருமாறுப்படுத்து அது தேசிகள்ன் அழகான ஒரு விஷயத்துக்கு சொன்ன பக்தானு பக்தர்கள் கூப்பிட்டு அவ பின்னாடி போறது அவா வாண்டானா திரும்பி வந்துருது அப்படியே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இல்ல சொன்னம் செய்யும் பெருமாள் அதுலியூஸ் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் நாளைக்கு ஒரு பக்தன் அப்படி போய் பெருமாள் பெருமாள் அதுக்கு சித்தமா இருக்கலாம் இப்ப முதல்ல என்ன காண்பித்தம் காண்பிக்கப்பட்டது அடுத்தது காண்பித்தது மூன்றாவது வெக்கனை கடந்த அனுபவத்தை அவன் பிரகாசப்படுத்திக் கொண்டு தான் அனுபவம் ஏகம் வேகவதி மத்தியே பத்தி செய்தே செல் ஒன்று வேகவதி ஆற்றின் நடுவில் அணையாக இருக்கின்றது மற்றொன்று அத்திகிரி வரோதத்தின் சிகரத்தில் வசிக்கின்றது இது உபாயம் அது உபேகம் இந்த உபாயத்தால் அடையப்படக்கூடிய பலன் அதுவே தானே இது இது வேறு இல்லையே அது வேறு இல்லையே அப்ப தன் அனுபவம் தன்னை தான் அனுபவித்துக் கொண்டு தன்னை அனுபவிப்பவருக்கு தன்னையும் அழித்துக் கொண்டு இருப்பதனாலே நின்றது என்ற இருந்தது என்றகத்து அன்று வெக்கனை கிடந்தது இதைத்தான் சுவாமி இது வரையிலும் நான் அனுபவிக்கவில்லை அன்று நான் பிறந்திலே பிறந்தபின் மறந்திரேன் இனி நான் மறக்கணும் ஒரு நான் மறக்க மாட்டேன் என்ற ஆழ்வார் எனக்கும் எருவான்லங்களில் ஒன்றிலும் பிறந்திலே நலங்களாயிலும் நவிந்திலே நான்கு விதமான புலங்கள் சாத்துரவர்த்தியம் அந்த நாலு புலத்தில் ஒரு குலத்திர கூட நான் பிறக்கிறேன் பிறந்த மகரிஷியுடைய புத்திரி புத்தர் பாரதவர் வேறவருக்கு ஆனா விட அழுவார் சொந்திக்கிறார் அந்த நாளிலே நான் இருக்கிறேன் அதிகாரம் இரே பிராமணியல் அத்தியனம் செய்யலாம் அதிகாரம் சதுர்த்த வர்ணத்திலே ஜனித்தவனுக்கும் அதிகாரம் உண்டு நான்காவது வர்ணத்தில் பிறந்தவனுக்கு அத்தியனத்தில் அதிகாரம் இல்லை என்றால் கூட பாக இயக்கத்தில் அதிகாரம் உண்டு திரைவன் சுச்ரூஷாதிகாரம் உண்டு அவன் திரைவரணிகர்களுக்கு சுச்ரூஷை செய்ய கணவன் அந்த அதிகாரம் அவனுக்கு உண்டு அத்தாலே விரோதி பாபம் போகையாலே இவன் திரை வணிகர்களுக்கு கைகரியும் செய்வதனாலேயே விரோதி பாபம் குறைகின்றது அவனுக்கு சித்திக்கிறது இந்திய ஜெயத்திற்கு சாதனமா ஆகையால் அவனுக்கு இந்திரிய நிகிரகம் ஏற்படுகிறது இப்ப ஆழ்வாத சமார் அந்த நாளிலும் நான் பிறந்திலே ஆன கடைசியிலாவது பிறந்திருக்கிறாமா அதிலேயும் நான் பிறக்கவில்லை அப்படின்னு கைக்கால சொன்னார்ந்த அப்படி நினைக்க வேண்டியம் இல்ல ஏன் தெரியுமா நித்திய சூரிகள் இந்த பள்ளித்தோட போல கூட இருக்கக்கூடிய சூரியன் ராஜகுமாரன் பழைய மந்திரி பயப்படாமல் வியாக்கியான அப்ப அந்த நித்தியசூரிகளுக்கு இந்த நான்கு வந்த அவதாரம் உண்டோ இல்லையே ஆழ்வார் யாரு மழிசை வந்த சோதி மழிசை வந்த சோதினா சுதர்சனாசமாக அந்த ஆழ்வார் அவதாரம் உள்ளதுனால இவர் அப்படி அனுசந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பல பாசுரங்கள்ல தன் அந்தரியாமையான பரமாத்தாவை மட்டுமில்லாமல் ஆங்காங்கு அச்சாவதாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய எருமார்களையும் அனுபவித்து அது தவிர முக்கியமாக பரதேவதா நிச்சயத்தை நிர்ணயத்தை எந்த நன்கு ஆணித்தரமாக நிர்ணயம் செய்யக்கூடிய திங்க பிரபந்தங்கள் ஆழ்வாரிய நான்மகன் திருவந்தாரி மற்றும் திருச்சந்த விரத்தம் அதுலேயும் ஒரு சந்தேக்கம் என்ன அமைந்திருக்கக்கூடிய சந்தஸ்துக்கே ஒரு ஏற்றம் உண்மை மீட்டர் சக்கரத்தில் அதுவே ஒரு பெருமை மிகுந்தது அப்படி ஒரு திருச்சந்த விரத்தில நூற்றுக்கணக்கான வாசரங்கள் அந்த வாசுகத்திற்கு விசேகமான வியாக்கியானங்கள் இப்ப ஆறு வாரம் ஆறு வாயின்னு எடுத்தாலும் சொல்லி புனிதா ஐந்து வாயின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு மூணுன்னு கணக்கு ஒரு வாசகத்தை எடுத்து சொன்னா கூட கரெக்டாக இந்த ஒரு மணி காலத்தில் பூர்த்தி பண்ண முடியாது சத்தியம் அது ஒன்றும் அதிசயோக்தி கிடையாது அது தவிர எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் சாத்தியம் உங்களுக்கு தெரியாத புதுஷா சொல்ல போதும் அப்படியே இல்லை இருந்தாலும் ஆங்காங்க சில வாசகங்களை ஸ்டாலி ஒரு அனுபவத்திற்காக அனுசந்திக்கப்பட்டதை தவிர்த்து இப்ப சொன்ன வாசகத்தையும் பூர்வமான வியாக்கியானங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சொல்லும் அப்பாசீன வியாக்கியானங்கள் உண்மை நவீன வியாக்கியானங்கள் ஒண்ணு அதுல அன்பையக் கிரமங்கள் உண்டுதான் பார்த்தோம்னா இருக்கும் அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்றத ஒரு நோக்கத்தினால தான் இந்த ஒரு உபன்யாசம் நற்போது போக்குவாமி சாஹிப்பார் நற்போது போக்கு அப்படின்றார் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் சீர்தலத்தை சொல்லிணைந்து போக்காலே சூழ்நிலை அண்பரை எண்ணிணைந்து போக்கு வருகிற மாதிரி நமக்கு ஒரு காலம் அருகும் வியாக்கியானத்திற்கே அவதரித்த மகான் அந்த மகானுடைய சன்னிதானத்துல நம்மளினுடைய சன்னிதானத்துல நாம் இது போல ஒரு உபன்யாசத்தை செய்வதுன்றது ஒரு பாக்கியதாதிசயம் அந்த பாக்கியதாதிசயத்தை அளித்தா பகவதையரணாரத்திலையும் அடியருடைய கிருதஜராபிஷ்கரணத்தை செய்து கொள்கிறேன் இதுதான் சம்பிரதாயம் நமக்கு ஒரு கொண்டாட்டம் ஏற்பட்டால் கூட அந்த கொண்டாட்டத்தை சம்பிரதாய பலமாக்கி நாம் அதை கொண்டாடுவதுதான் விசேஷம் அருகோ ஒருத்தருக்கு பிறந்த நாள்றது கோசம் அப்படி கொண்டாடுறீங்க எல்லாருக்கும் தான் அது ஒரு அன்பையும் ஏற்பட்டிருக்கு எல்லாருக்கும் நான் நல்ல விஷயம் போய் சேர்றது அதையால இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இது போல கோலாகலங்கள் பாராயணங்கள் நடந்தால் கூட காலக்ஷாதிகள் நடக்கணும் நிறைய சத்சங்கங்கள் நடக்கணும் அதுதான் சம்பிரதாயத்திற்கு ஒரு பிரசாரமாகும் அது இந்த சமயத்துல எல்லாம் இப்பதான் ஆரம்பமாக இருந்து அந்த மாதிரி சம்பிரதாயமும் இந்த மாதிரி और नषयमा आरंभिके प्रार्थि अल्प्रेन कविता सिंह श्रीमदे वेकटेश वेदांतर नम वोर निगम भगवते